ம் திமூர் சுேந்திரைப்பூத்த முனியம் மேஷி கமாூத்தம் ஸ்ீராம சதாிவேந்திரம்யிரமுனம் அஸ்மூரூன் சந்தமான மாதே ஷா த்தமேவிரவிணம் மேவெக ஓம் நமோ விதையயோ வம்ச ஷிபோ மோ நமோ குருபிய प्रत्यगर्थो சோோபரப்போம்மமீ ஓ சகனா சகன சீரியை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ா கட்டோபிஷத் மொதலூது வல்லீ பதினாலாவது மந்திர உதிராப்போத்துராத்தய துர்ம் பவய வதந்தீ உஷ்ரன் க்ஷுசாரா இஷித்தையீ உபநிஷத் ஒருவன் மோட்சம் அடைவதற்கான சாதனங்களையெல்லாம் உபதேசிக்கிறது மோக்ஷத்துக்கான விஷயத்தை சொல்லுகிறது இல்லை மோக்ஷாஸ்திரம் இதெல்லாம் மோட்ச ஸ்வரூபம் மோக்ஷாதனம் ஒரு ஜீவன் மோக்மடைய வேண்டும் என்று நினைக்கிறான் அப்படி எடுத்துக்கணும் ஆரம்ப பாடம் அப்படிதான் உபதேசம் உயிரானது முக்தி அடைய விரும்புகிறது மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புச் சுழலிலே உழல விரும்பவில்லை இன்னொரு கோணத்தில் சொன்னால் எப்போ பார்த்தாலும் குறையிலிருந்து குறைக்கே போக விரும்பலை வாழ்க்கையில் எதை அடைஞ்சாலும் அடைவதற்கும் துன்பப்பட வேண்டி அடைந்ததை பாதுகாப்பதற்கும் துன்பப்பட வேண்டி எதை அடைந்திருக்கிறோமோ அதில் நிறைவு ஏற்படுவதில்லை ஏதேனும் ஒன்றுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆகவே இதில் இருந்து விடுபடணும் துன்பம் கலவாத நிறைவான சுதந்திரமான சுகம் வேணும் இதுதான் எல்லோருக்கும் அதுதான் இந்த என்னது இயக்கம் அதுதான் நிரந்தரமான மன அமைதி விழிப்பில் ஜாக்கிரத அவஸ்தையில் வேணும் நடக்குமா ஜாக்கிரத அவஸ்தையில் சொப்னத்துலையும் நடக்காது ஆக ஜாக்கிரத அவஸ்தையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும்னா அது விவகாரத்தில் நடக்காது அது ஞானத்தினால்தான் முடியும் அதை தேடாமல் இருக்கிறது தான் ஞானம் இந்த சுகத்தை வெளியில் தேடாமல் இருக்கிறது தான் ஞானம் அதை உபநிஷத்து பல கோணங்களில் உபதேசம் பண்ணுகிறது முக்கியமாக இந்த இந்த பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்னு கேட்டால் இந்திரியங்களை ஆழணம் இந்திரியங்கள் மனம் புத்தி சமஷ்டி புத்தி மாயா பிரம்மன் அதில் ஒடுக்கிண்டு போய் நம்மளை பிரம்மமாக புரிந்து கொண்டு இருக்கணும் அகம் பூர்ணோஸ்மி அகம் பிரம்மாஸ்மி இதெல்லாம் என் மேலே கற்பிக்கப்பட்டிருந்த வாழ்க்கை என் மீது நிகழ்கின்ற ஒரு கற்பனை தூய உணர்வாகிய என் மீது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கற்பனை காலம் ஒரு கற்பனை இடம் ஒரு கற்பனை வடிவங்கள் கற்பனை பெயர்கள் கற்பனை அதில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் கற்பனை இன்ப துன்பங்கள் கற்பனை உணர்ச்சிகள் கற்பனை இவைகள் உண்மையல்ல உண்மை போன்று காட்சி அளிக்கும் பொய்யானவை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் நம்ம எதை சார்ந்திருக்கோங்கிறத உணர்ந்து சார்பு உணர்ந்து சார்பு கடை ஒழிகின் சார்பெல்லாம் பற்று வைத்திருக்கிறதெல்லாம் போயிடு போ இது போகணும் சார்பு கட ஒழிகின் சார்தரும் நோய் சார்தரா எதையார் டிப்பண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது சந்தோஷத்துக்காக நம்ம சார்ந்திருக்கிற நோய் அது சார்ந்திருக்கிற உயிரை சார்ந்திருக்கும் நோயின்னு விளக்கம் சொல்லுவாங்க பிறப்பிறப்பு துன்பம் ஆக சார்தரும் நோய் சார்தரா சார்பு உணர்ந்து சார்பு கிட ஒழுகின் மற்றழித்து சார்தரும் நோய் சார்தரா சார்தரும் சார்த சார்தரா சார்தரும் நோயின்னு குரல் இருக்குது நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஆகையினால இதை வந்து நீக்கிறது தான் நமக்கு இந்த கற்பனையை நீக்கணும் நம்ம ஒன்று அடைய வேண்டியதுவும் கிடையாது நம்ம அதை நம்ம என்ன சொல்கிறோம் அதுவாக தான் இருக்கப்பா நீ வந்து துக்கத்தை கற்பனை பண்ணிட்டு இருக்க இல்லாத வாழ்க்கையை இருப்பதாக கற்பித்து கொண்டிருக்கிறாய் அப்படி தோற்றத்தை உருவாக்குறதுக்கு காரணம் மாயா அஜானம் அதனால இதை விடு அஜானத்தை விடு அஜானத்தை விடுறதுக்கு பேர் தான் மோட்சம் தமிழ்லேயே வீடு பேருங்கிறதுக்கு அர்த்தம் வீடுங்கிறதுக்கு அர்த்தம் தமிழ் என்ன தெரியுமா விடு என்பது நீண்டு வீடு என்பது ஆயிற்று தான் சொல்லியிருக்காங்க விடு என்பது நீண்டு வீடு என்பது ஆயிற்று அறியாமையை விடு தன்னுணர்வை விடு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஜாகிரத உத்திஷ்ட பிராபியவரான் நிபோத ஜாகிரதன்னா விழித்துக்கொள் இந்த வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள் ஜாகிரதங்கிற பல அர்த்தம் இருக்குது ஜாகிரத கடைசியில் எதில் போய் முடியும் தெரியுமோ தர்மத்தை அனுஷ்டிப்பாயாக உத்திஷ்டத்தை அப்படின்னா சாதன சதுஷ்ட சம்பத்தியை அடைவாயாக விழித்துக்கொள் அப்படின்னா அற வாழ்க்கையை மேற்கொள் அப்படின்னா அர்த்தம் புலனின்ப நாட்டத்தை விடு புலனின்ப நாட்டம் உறக்கம் ஆக இந்திரிய விஷய விஷய சுகத்திலிருந்து விடுபடுன்னு அர்த்தம் முதல்ல அதர்மமா விஷய சுகம் அனுபவிக்கிறதுலேருந்து விடுபட்டு தர்மமாக விஷய சுகம் அனுபவிக்கணும் அப்புறம் தர்மமாகவும் விஷய சுகம் அனுபவிக்கிறத விட்டுடணும் ஆக விழித்துக்கள் அப்படின்னு சொன்னால் அறியாமையிலிருந்து விழித்துக்கள் உடலே நான் என்கின்ற எண்ணத்தை விடுன்னு அர்த்தம் உயிர் நான் என்கின்ற எண்ணத்தோடு அற கடைப்பிடி அப்படிங்குறதா ஜாகிரதாங்கிறதுடைய ஆழமான பொருள் விழித்துக்கொள் உத்திஷ்டன்னு சொன்னால் மன தூய்மையை பெற்று சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடை அமானித்வாதி குண சம்பன்னோ பவ சாதன சதுஷ்டய சம்பன்னோ பவ சாதன சதுஷ்டயம்னா என்ன கேட்கக்கூடாது வேதாந்தம் படிக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான தகுதி விவேகம் விராகம் சமாதிஷ்க சம்பத்தி முமுக்ஷுத்துவம் அது இருந்தால் தான் வேதாந்த கிளாஸில் கொஞ்சம் பொறுமையாக உட்கார முடியும் இல்லாட்டி உட்காரக்கூட முடியாது ஏகாகிரதையே இருக்காது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம் ஆக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா தகுதியை அடைந்த பிறகு ஒழுக்கத்தை கடைப்பிடி தகுதியை பெறு குருவினிடம் செல் மோக்ஷாஸ்திர உபதேஷ்டு ஆச்சாரியம் பிரதி கச்சு சொல்லாம் குருமேவ அபிகச்சே தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே உண்மையை உணர்வதற்காக ஆசிரியரிடம் செல் அவரிடம் போய் கற்றுக்கொள் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா ஒழுங்கா குரு கிட்ட போய் பொறுமையா படி ஏன் அவர்கிட்ட படிக்கணும்னா அது வந்து அவ்வளோ என்ன அது ரொம்ப கடினமாக இருக்குது சொல்லப்போனால் புரிஞ்சப்பறம் இது இவ்வளவுதானே அப்படின்னு தோணும் புரியாத வரைக்கும் கடினமாகவே இருக்கும் புரிஞ்சு இது இவ்வளவு எளிமையாக இருக்கே அப்படின்னா ஆமாம் ரொம்ப எளிமையே அது ஏன் எல்லாேருக்கும் புரியலன்னா யாருக்கும் புரியல என்ன பண்ணுறது மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் ஏதாத்தி கிருஷ்ணரே சொல்கிறார் இல்லையா எத்தனையோ யாரோ சில பேர் தான் கிளாஸுக்கே வரான் ஆசிரமத்துக்கே வந்தாலும் கொஞ்சம் பேர் தானே இருந்தா கூட மனுஷன் பண்றான் அப்படி சித்தானாம் அப்படி முயற்சி பண்ணுகிறவர்களுக்குள்ளையும் யாரோ சிலர் தான் தெளிவாக புரிந்து புரிய மாட்டேங்கிறது அதுவாகவே இருந்தாலும் புரிய மாட்டேங்கிறது நான் தான் அது என்னதான் சொன்னாலும் அது மனசில் பிடிபட மாட்டேங்கிறது பிரதிபந்தம் அந்த ஒரு அந்த தன்னுணர்வை விடறதுக்கு முடியல வாஸ்தவமா நான் யாருங்கிறது புரிய மாட்டேங்கிறது எது நான் இல்லையோ அதை நான் நினச்சின்னு இருக்கேன் எது உண்மையில் நானோ அது இந்த நான் புரிய மாட்டேங்கிறது ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு நர் ஜோதினான் அப்படின்னு பாடினார் பாரதியார் ஆனால் புரியல நானெனும் பொய்யை நடத்துவோன் நான் பாரதியார் நானெனும் பொய்யை நடத்துவோன் நான் ஞான சுடர் வானில் நான் ஆக இது புரியலை குருக்கிட்ட போய் அவர் திரும்ப திரும்ப அவர் அனுகிரகம் பண்ணுவார் சொல்லி கொடுப்பார் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பார் நிறைய பிரக் நிறைய மெத்தடாலஜியெலாம் வச்சுருக்கார் சாஸ்திரமே நிறைய முறைகள் எல்லாம் வைத்திருக்கிறது பிரக்ரியைகள்லாம் வைத்திருக்கிறது அதில் ஏதாவது ஒரு பிரக்ரியை சடனாக புரியும் ஓ இவ்வளவுதானா அப்படின்னு தோணும் அவ்வளோதான் இதே இத்தனை நாளாக எனக்கு புரியலை இத்தனால ஏன் புரியலை கவலைப்படாது புரிஞ்சுட்டுதோ இல்லையோ விடு இத்தனாளாக எனக்கு ஏன் புரியலன்னா அது என்ன பண்ண முடியும் அதுதான் மாயாசக்தி ஆகையினால இத்தனாளாக ஏன் புரியாமல் இருந்ததுன்னு கவலைப்படுறதை விட்டு விட்டு இன்றைக்காவது சொல்லி பேசாமல் நிம்மதியாக நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா இத்தனை நாளாக அது வராமல் போயிட்டோமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே லைஃப்பில் எல்லா இதாகிடுதுன்னு அதெல்லாம் யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போனது போயிடுது கதம் கதம் ஆகையினால இன்றைக்கி புரிஞ்சுது இன்றைக்கி வந்தது கிடச்சிது போகிறோம் சந்தோஷம் அது மாதிரி தான் அதுக்கான அதுக்கு தான் முயற்சி பண்ணிருக்கோம் குரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியா பார்த்தோம் கடைசியா குரஸ்ய தாரா நிஷிதான்னா நல்லா ஷார்ப் பண்ணப்பட்டிருக்கு துரத்தையா துக்கேன அத்தியயா எஸ்யாஹா சா துரத்தியா ரொம்ப கத்தி முனை கத்தி முனையில் நடக்கிறது சா பத்யாம் துர்கமனீயா அதை நடக்கிறது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் ததா துர்கம் எவ்வளோ சூக்மபுத்தி வேணும் ஏற்கனவே சொல்லியிருக்கார் நம்ம பார்த்தோம் பதி பன்னெண்டாவது மந்திரத்தில் சூக்மையா சூக்மதரிசிபி திருஷ்யத்தை க்க்ரயா புத்தியா சூக்மயா சூக்மதரிசிபி பதா பதஹானா சங்கராச்சாரஸ்வரர் ஞானலக்ஷணம் மார்க்கம் கவய மேதாவினா மேதாவிகள் அறிஞர்கள் வேதமறிந்த பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் சங்கராச்சாரிய ஏன் இது கடினம் ந நேயஸ் அதிசூக்மத் தத் விஷயசிய ஞானமார்க்கு துசம்பாத்தியம் வதந்தி இத்தியபிப்பிராய அறியப்பட வேண்டிய பொருள் மிகவும் நுண்மையாக இருப்பதால் அந்த நுண்மை அறியப்பட வேண்டிய பொருள் நுண்மையாக இருப்பதால் அந்த அறியப்பட வேண்டிய பொருளை அறிவிக்கின்ற வழியானது கடினமாக தோன்றுகிறது ஆனால் வந்து தான் ஆகணும் என்றைக்காக ஒன்று இதுக்கு வந்து தான் ஆகணும் இல்லை வேற எங்க வேறு வழியில் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னா இதுக்கு இதுக்கு இந்த அனாவசியமான வேலை கொஞ்சம் ராம ராமான்னு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னா கடோபனிஷத்துலாம் தூக்கி போட்டுவிடலாம் தேவையே இல்லை என்னத்துக்கு கடோபனிஷத்து பகவத்கீதை புஸ்தகமே வேண்டாம் புத்தியே யூஸ் பண்ண வேண்டாம் புத்தியே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அனாவசியம் இந்த உபனிஷத்துக்கோ இதுக்கெல்லாம் தேவையில்ல பொழுதாக போகிறது பொழுது போக்கிறதுக்காக படிக்கிறோம் மோட்சம்ல வேணும் ஆகையினால் ராமநாமாவை சொல்லு கிருஷ்ணநாமாவை சொல்லு போகிறோம் உனக்கு வந்து பகவான் நிச்சயமாக மோட்சத்தை கொடுத்துடுவார் கவலையே படாத அப்படின்னு சொல்லிவிட்டால் ரொம்ப சௌரியமாக போச்சு எளிமையான வழியாகிடுத்து நான் அதாவது சித்தசுத்திக்கு சாதனத்தை மோட்ச சாதனமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது முதல்ல அப்படி தான் சொல்லுவோம் சொன்னாலே போகிறோம்னு சொல்லி அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தவாத ஸ்லோகங்கள்லாம் இருக்குது ஆக என்னால் நம்ம என்ன சொல்லிடுவோம்னா அது வந்து இப்போ விஷ்ணு சாஸ்திராமனு சொல்ல மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் அர்த்தவாதம்னு பேர் ராமான்னு சொன்னால் போகிறோம் விஷ்ணு சாஸ்திராமே சொல்ல ஸ்ரீராம ராம ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே பார்வத்திக்கிட்ட பரமேஸ்வரன் சொல்கிறார் ராம ராமான்னு சொன்னால் போகிறோம் அது சஹசிரநாமத்துக்கு சமானம் அப்படின்னா அப்போ என்னத்துக்கு விஷ்ணு சஹசிரநாமம் வீட்டிலேயே இங்கேயே தேன் கிடைக்கிற போது எவனால் மலைக்கு சுருளி மலைக்காக போவோம் மேலே போய் இங்கேயே கிடைக்கிறதுனா அக்கே சேன் மதுவிந்தேதா கிமர்த்தம் பர்வத்தம் பிரஜேத் அப்படி இருந்தால் இந்த வழி இந்த வழியாக வந்து ஆகணும் அதாவது அத்வைதானனால்தான் மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நாள் வந்து தான் ஆகணும் கடினமாக இருக்கலாம் ஆனால் வந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நானிய பந்தா வித்யத்தேயன் இந்த ஜென்மாவளி இல்லைனா வேறு ஜென்மாவளியாவது வந்து தான் ஆகணும் மெஜாரிட்டி பீப்புளுக்கு அத்வைதம் வந்து மனசில் வாங்கிக்க முடியாது தான் ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் முடியாதுன்னா என்றைக்கோ ஒரு மோட்சம் அடையிறோம் மெஜாரிட்டி பீப்புளாக மோட்சத்துக்கு விரும்புகிறான் கொஞ்சம் பேர் தான் வராங்க அந்த கொஞ்சம் பேர்லேயும் அவங்களே மெஜாரிட்டியாக வச்சுட்டோம்னா சொல்கிறோம் இல்லையா மெஜாரிட்டி பீப்புளுக்கு எடுத்த உடனே சன்னியாசத்தை சொல்லப்படாது கிரகஸ்தாசிரம்தான் சொல்லணும் கர்மயோகம் தான் சொல்லணும் அப்படின்னு முதல்ல அப்படி தான் சொல்லுவோம் எக்ஸப்ஷன் தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்தே சன்னியாசம் சொல்லுவோம் அதே மாதிரி எக்ஸப்ஷன் கேஸுக்கு ஸ்ரவணமே ஞானத்தை கொடுத்துடும் மெஜாரிட்டி பீப்புளுக்கு நிதித்தியாசனம் வேணும்போது இது மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி மெஜாரிட்டி பீப்புளுக்கு துவைத்தந்தான் செட் ஆகும் அத்வைதம் சரி வராது அப்படின் சொன்னால் ஒத்துக்கிறோம் ஆனால் ஒன்று ஞாகம் வச்சுக்கணும் அப்போனா வந்து துவைத்திலே மோட்சம் கிடச்சிடும்னா அத்வைதம் தேவையே இல்லையே எதுக்கு அத்வைதம் அனாவசிய வேலை ஆகையினால மோக்ஷமே தகராறு ஆகிடும் மோக்த்துடைய ஸ்வரூபம் பேசுறது மோக்ஷத்தோட ஸ்வரூபம் நேச்சர் ஆஃப் லிபரேஷன் ஆர் நேச்சர் ஆஃப் ஃப்ரீடம் மோக்ஷங்கிறது தெரிஞ்சா தானே சொல்ல முடியும் ஆக எதுக்கு சொல்றோம் இந்த பாதை ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ கிருஷ்ணரே சொல்றார் கிளேசோதிக்கதரஸ்தேஷாம் அவ்வக்தாசக்தேதசாம்ன்னு சொல்றதுனால அப்போ முடியாதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கணும் அதுக்கு பக்குவப்படுத்தி கொண்டு அதனாலதான் இல்லாட்டி வேற வழி இருக்குன்னா ரொம்ப கடினமான வழின்னு சொன்னால் எளிமையான வழியில் மோட்சம் கிடைக்கிற போது கடினமான வழியில் எதுக்கு நம்ம தேடணும் தேவையில்லை இல்லை சில பேருக்கு வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் பர்சனுக்கெல்லாம் ஞான மார்க்கம் இமோஷனல் பர்சனுக்கெல்லாம் பக்தி மார்க்கம் ஆக்டிவாக இருக்கிறவனுக்கெல்லாம் கர்ம மார்க்கம் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிலாம் இல்லை ஒரே மார்க்கம் எல்லாேருக்கும் எல்லா மார்க்கமும் வேணும் ஆக்ஷனும் வேணும் இமோஷனையும் சரி பண்ணணும் இன்டலெக்டுக்கும் கொடுத்தாகணும் ஆக நமக்கு மூணு இருக்குது அதில் எது ப்ரீடாமினட்டுங்கிறது இருக்குது ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம் எல்லாரும் இந்த வழிக்கு வந்து தான் ஆகணும் இல்லை குரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியா துர்கம்பதஸஸ்த்கவயோ வதந்தி அத்வைதானேவ மோக்ஷா அபேத ஜானாதேவ மோட்சா இன்னும் சொல்லப்போனால் அக்ஞானத்தை விடுறதுனால தான் மோட்சம் அஜ்யானமே அஜ்ஞானத்தோட சொரூபத்தையே மாற்றி சொன்னால் தகராறு ஆகிடும் அஜ்ஞானம்னால் என்ன அஜானம் அஜானம்னா என்ன அஜானம் எனக்கு சைனா பாஷை தெரியாது எனக்கு சைனா பாஷை அக்ஞானம் அந்த மாதிரி அக்ஞானம் சொல்லலாம் இல்லை வந்து நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது வேதம் தெரியாது புராணம் தெரியாது ராமாயணம் தெரியாது சொல்லலாம் எதுதோ தெரியாதுன்னு சொல்லலாம் இங்கே அஜானம்னா என்னன்னா என்ன எனக்கு தெரியாது தான் பேர் என்னை பற்றின ஞானம் எனக்கு இல்லை என்னை பற்றி அறியாமைக்குத்தான் அறியாமைன்னு இங்கே சொல்கிறோம் ஆத்ம அஜானம்னு சொல்கிறோம் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறோம் ஆத்மா பூர்ணம் பிரம்மம் அப்படிங்கிறது அத்வைத்தம் நானாத்மவாதம்னு இருக்கு நானாத்மவாதம் கிடையாது நானாத்மாங்கிறது உண்மை இல்லை அத்வைதாத்மா ஏகாத்மானு கூட நான் சொல்லலை ஆத்மா ஏகத்துவம்னு சங்கராச்சாரர் அடிக்கடி சொல்கிறார் இருந்தால் கூட நான் அதை சொல்லலை அத்வைதாத்ம ஜானம் ஒரு ஆத்மா தான் இருக்குது பல ஆத்மா இருக்குது இங்கே இங்கே பல ஆத்மா உட்காந்துருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு பிரம தான் ஒரு சூரியன் பல குடங்களில் உள்ள நீர்களில் பல சூரியன்களைப் போல் தெரிவதைப் போல் ஒரே ஆத்ம சைத்தன்யந்தான் எல்லா சரீரத்திலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று தங்கக் குடம் ஒன்று வெள்ளிக்கூடம் ஒரு வச்சுப்போமே கற்பனையோ பண்ணுறோம் ஒரு ஆயிரம் தங்க குடம் என்ன ஆயிரமே அல்புத்தி தான் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் தங்கக் குடம் ஒரு பத்தாயிரம் வெள்ளிக்கூடம் போடுங்க எது வேணாலும் போடுங்க கொட்டாங்கச்சி குடம் வேணும் வச்சுக்கோங்க எத்தனை குடம் வேணாலும் போடுங்க எல்லா குடத்துக்குள்ளேயும் தண்ணி வச்சா தண்ணிக்குள்ளே தெரிகிற நிழல் சூரியன் எத்தனை சூரியன் இருக்கு நிறைய சூரியன் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எல்லாமே நிழல் சூரியர்கள் உண்மையில் சூரியன் அத்வைத்தமாக ஏக்கமாக எத்தனை சூரியன் இருக்குன்னா அது நீங்கள் சயின்ஸில் போனால் வேறு அஸ்ட்ரானமியெலாம் போனால் வேறு விஷயம் வேதமே சொல்லிவிடுத்தது சகசிர சூரியதாயா இத்தி வைஷம்பாயனஹா அசங்கியா தா சஹசிராணி அப்படின்னு வேதமே சொல்வது அந்த மாதிரி சொல் இப்போ நமக்கு தெரிஞ்சு இருக்கிற சூரியன் எதுன்னா ஒரு சூரியன்தான் தெரியுறது இந்த சூரியனுக்கு வேறா ஒரு சூரியன் கிடையாது ஆனால் இது வந்து லொக்கேட்டட் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் ஃபார்மில் லொக்கேட்டட் சூரியன் ஆனால் நாம் சொல்கிற கான்ஷியஸ்னஸ் லொக்கேட்டட் இல்லை அதுக்கு ஃபார்மும் கிடையாது அவ்வளோதான் சூரியனோட கம்பேர் பண்ணுறோம் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார்ம்லெஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிற சைத்தன்யம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சாஸ்திரத்தின் ஞான மார்க்கத்தில் என்னென்னா புரிஞ்சுக்கக்கூடிய வஸ்து அந்த வஸ்து ரொம்ப கடினமாக இருக்குது ஆகையினால குருக்கிட்ட போகணும்னு சொல்கிறார் அது ஞாபகம் வச்சுக்கணும் ஆகவே ஞான மார்க்கம் கொஞ்சம் கடினமானதுதான் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் அதுலையும் புரிஞ்சுக்கணும் பக்குவம் இருக்கிறவனுக்கு இது ரொம்ப சுலபம் பக்குவம் இல்லாதவனுக்கு இது கடினம்தான் அப்போ பக்குவத்தை அடைஞ்சு போக வேண்டிதான் சிஏ பாஸ் பண்ணுறது என்ன சாதாரண விஷயமாக என்ன சிஏ மார்க்கம் குரசிய தாராவா இப்படி சிஏ சிஏ பாஸ் பண்ணுறதுங்கிறது அதுக்கு என்னவோ ரீசன் இருக்கலாம் அது வேறு விஷயம் சிஏ பாஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை உடனே பண்ணுறவங்க ரொம்ப குறைவு பாஸ் பண்ணுறவங்க எப்படியும் ஒரு ரெண்டு தடம் மூணு தடமாவது பண்ணி ஆகணும் அது மாதிரி இதுலேயும் அப்படித்தான் திரும்ப திரும்ப படிக்க வேண்டியவர் ஆனால் படித்து தான் பாஸ் பண்ணி ஆகணும் நான் சிஏக்குள்ளே இறங்கியாச்சுன்னா எத்தனை தடவையாவது அட்டம் பண்ணி படிக்கணும் தெரிஞ்சு தான் ஆகணும் பரீட்சை பாஸ் பண்ணி தான் அப்போ தான் அந்த அந்த தொழிலில் இது பண்ணுற மாதிரி உதாரணத்துக்காக அதை சொன்னேன் ஆக ஞான மார்க்க துசம்பாத்தியம் சம்பாத்தியத்துவம் வதந்தி ஆக விழித்துக்கொள் எழுந்திரு தகுந்த ஆசிரியரை நாடு ஆசிரியரை நாடு அவரிடமிருந்து உண்மையை உணர்ந்து கொள் விழித்துக்கொள் எழுந்துவிடு நல்ல சரியான ஆசிரியரிடம் சென்று உண்மையை தெளிவாக உணர்ந்து கொள் இந்த வழி கடினமாக இருந்தாலும் இந்த வழக்கு சென்றுதான் ஆக வேண்டும் அதற்கான பக்குவத்தை பெற்று போக வேண்டும்னு புரிஞ்சுக்கலாம் அதற்கான பக்குவத்தை இந்த மார்க்கம் கடினம்னா என்ன தான் அதற்கான பக்குவத்தோடு போக வேண்டும் பக்குவம் இல்லாமல் போனால் புரியாது என்ற ஒரு கருத்து இதில் சொல்லப்பட்டதாக நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த மந்திரம் அடுத்தது சொல்ல போகிறது பாருங்கள் சங்கராச்சாரர் இப்போ அடுத்த மந்திரத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கார் எப்படி அது மிக நுண்மையாக இருக்கிறது அறியப்பட வேண்டிய பொருள் மிகவும் நுண்மையாக என்பது எப்படி அப்படிங்கிறத விளக்கி சொல்ல போகிறார் மந்திரத்தை படிச்சுட்டு அர்த்தம் பார்க்கலாம் அசப்தமஸ்பர்ஷம் அரூபமவியயம் निचायतत ச்சன்தரம்ுவம் மமுச்சமமஸ்பயம் தவச்சயத்து அநாத்தியம் மகத்பரம் துவவம் பிரமுச்சிய சங்கராச்சாரியார் இதை விளக்கிறதுக்காக ஒரு அழகாக சொல்றார் அது இப்ப தானே பார்த்துருக்கோம் இது திரும்ப திரும்ப ஒன்று சொல்லப்பட்டிருக்கு இந்திய நிகிரகம் மனோ நிகரம் சித்தசுத்தி வி சித்த ஏகாகிரதா புத்தி சூக்ஷ்மம் தீக்ஷ்ணா மதி எல்லாம் ஒரே அர்த்தம் தான் ஷார்ப் இன்டலெக்ட் வேணும் ஆரம்பிக்கிறார் சங்கராஜர் இந்த பூமி இருக்கே இந்த பூமி ஸ்தூலா தாவதியம் மேதினி நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கோமே இந்த பூமி இது எப்படி Medini மேதினா தெரியும் தமிழ்லே இருக்குது மேதினியில் இட்டால் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் மேதினிங்கிற சொல் தமிழ்லேயும் இருக்குது சம்ஸ்கிருத்திலையும் இருக்குது மேதினிங்கிறது சம்ஸ்கிருத பதத்தில் நிறைய சமஸ்கிருதத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் மேதினின்னா இந்த பூமி இதில் என்ன இருக்குன்னா சப்தஸ்பரிச ரூபரச கந்தோபஜிதா சர்வேந்திரிய விஷய இந்த நாம் பார்க்குற ஆப்ஜெக்டை சொல்கிறார் எல்லா இந்திரியங்களுக்கும் விஷய விஷயீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகம் இது வந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்து வகையாக இருக்கிறது அதுதானே தெரியுது இந்த உலகத்தில் நமக்கு என்ன தெரிகிறது ஒன்று நிறம் தெரியறது இல்லாட்டி சத்தம் கேட்குறது இல்லாட்டி வாசனை இல்லாட்டி டேஸ்ட்டு இல்லாட்டி கடினத்தன்மை மிருதுத்தன்மை இந்த தொட்டுப்பாக்கல் இந்த ஐம்பொறிகளுக்கும் ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி ஐம்பொறிகள் அப்புறம் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐம்பலன்கள் அதனால் கிரகிக்கப்படுகிறது ஆ சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தோப்சித்தா சர்வேந்திரிய விஷய பூதா எல்லா இந்திரியங்களுக்கும் விஷயமாக இருக்கிறது சப்தஸ்பர்ஷ ரூபரச குணமாக இருக்கிறது ததா ஷரீரம் இதா சென்ஸ் ஆப்ஜெக்ட் சொல்ற தசா சரீரம் இந்த உடம்பும் அப்படியே பஞ்சபூதங்களால் இந்த உலகமும் பஞ்சபூதங்களுடைய காரியமாக இருக்கிறது அது சுவை ஒளி உருவா ஒன்று ஒன்றுக்கும் பிருத்திவிக்கு கந்தம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் ஜலத்துக்கு வந்து சப்தஸ்பரிச ரூபரசம் அக்னிக்கு வந்து சப்தஸ்பரிச அப்புறம் வாயுவுக்கு வந்து சப்தஸ்பரிசம் ஆகாசத்துக்கு சப்தம் மாயைக்கு த்ரி குணம் எல்லாம் இருக்குது ஆ இந்த இது இப்படி போகிறது இதுதான் சூக்மம்னு பேர் நிறைய பேரால் புரிஞ்சுக்க இதெல்லாம் யோசிக்கணுமே இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்கள் சரீரம் ஏகைக்க குண அபகரிஷேன கந்தாதீனாம் சூக்மத்துவ மகத்வ விஷுத்த நித்தாதி தரமியம் திருஷ்டம் அபாதிஷு ஆசமி தே கயூலாதி காரணம் தா யிரி கிமு தூக் நிரதிசய வைத்தம் நிரதிஷ்வம் வைத்தம் இது யோசிக்க யோசிக்க சூக்மபுத்தி போறதா இல்லையா பார்வோ பிளிவியில் வந்து இந்த குணம் அஞ்சு குணம் இருக்குது அப்புறம் வந்து ஜலத்தில் நாலு குணம் இருக்குது அக்னியில் மூணு குணம் இருக்குது வாயுவில் ரெண்டு குணம் இருக்குது ஆகாஷத்தில் ஒரு குணம் இருக்குது அதுக்கப்புறமும் போக வேண்டியிருக்கு ஆக இது போகப்போக என்னதுன்னா சர்டிலிட்டி சூக்மத்துவம் கூடுகிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பரகா அதாவது மேலானது வியாபகமானது சூக்ஷ்மமானது வியாபகமானது ஏற்கனவே சொன்னோமே இந்திரியேபிய பராஹ்யர் அர்த்தேபிய பரம் மன மனசு பராபுத்தி அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் இல் பிரத்யாத்மபூதா மூணு பார்த்தம் சூக்மதரா மகத்தரா பிரத்யாத்மபூதா அதாவது நுண்மையானது வியாபகமானது ஆத்மாவாக இருப்பது பிரத்யாத்மாவாக இருப்பது நான் ஒன்று ஒன்றே ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு வரேன் நெகேட் பண்ணிகிட்டே வரேன் அப்போ அந்த நெகேட் பண்ணுற போது நெகேட்டர் கண்டினியூ பண்ணுறானா இல்லையா நீக்கும்போது நீக்கப்படுவது நீக்கிறது அறிவால் நீக்கிறோம் நீக்கிறவன் இருந்துகிட்டே தான் இருக்கான் அவன் அதுக்கு பிரத்யேகா அதோடு சேர்த்துக்கிறோம் இந்திரியங்களை நான் நீக்கிற போது என்னை மனசு வரைக்கும் வச்சுக்கிறேன் மனசை நீக்கிற போது என்னை புத்தி வரைக்கும் வச்சுக்கிறேன் புத்தியை நீக்கிற போது புத்தியை நீக்கிறபோது வச்சுங்க அப்புறம் சமஷ்டி புத்திக்கு போகிறேன் சமஷ்டி புத்திக்கு போய் இந்த புத்தி அதில் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் சமஷ்டி புத்தியை நீக்கிற போது மாயையோடு சேர்த்துக்கிறேன் மாயை நீக்கிற போது என்ன உணர்வாக புருஷனாக நான் புரிஞ்சுக்கிறேன் இதுதான் ப்ரக்ரியா மெத்தர்டு உபநிஷத்து இந்த சொல்லி கொடுக்குறது இதை நீக்கு இதை நீக்கு இந்த ஆப்ஜெக்டை நீக்கு அது திருஷ்யத்வாத் மித்யா கடவது அறியப்படுவதால் அனித்யம் அது உண்மையில்லாதது குடத்தை போல அப்படி சொல்கிறார் அப்படி தான் பாடம் சொல்லுவோம் ஆக ஸ்தூலத்வாதி காரணமாக சொல்கிறார் சூஷ்மத்துவ மகத்வ விஷுத்தவ நித்யத்வ ஆதி வேறுபுட்டர் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸெட்ராங்கிறார் நுண்மையாக இருக்கிறது அதை காட்டிலும் அது பெரியதாக இருக்கிறது எது நுண்மையானதோ அது பெரியது சூக்மமாக இருக்கு ஏன்னா அதை காட்டிலும் அது பெரிசு இல்லையா காரியத்தை காட்டிலும் காரணம் பெரிசு அந்த நியாயத்தில் சொல்கிறார் இப்போது வெத பெரிசா மரம் பெரிசா சொல்லும் வெத பெரிசா மரம் பெருசா அது சரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் இது பண்ண வெதை தான் உயர்ந்தது வெதை தான் பெருசு இவ்வளோ பெருசாக உள்ளே வச்சிருந்தது பெருசாக அதுலேருந்து வந்தது பெருசாக இவ்வளோ பெருசான வஸ்துவை தனக்குள்ளே வச்சுருந்தது பெருசாக பெருசாக காணப்படுறது பெருசாக வெதை சின்னதுங்கிறோம் அப்போவே நமக்கு புத்தி சின்னதுன்னு தெரியுது அது மாதிரி எது சூக்ஷமாக இருக்கிறதோ அது பெரியது மேலானது சூக்ஷ்மத்வாத்து மகத்வாத்து அது மாத்திரம் இல்லை இதை காட்டிலும் அது வந்து தூய்மையானதுங்கிறார் விஷுத்தாத் அப்படிங்கிறார் அதை காட்டிலும் அது தூய்மையானது அது மாத்திரம் இல்லை நித்தியம் காலத்தின் அடிப்படையில் அது நித்தியமாக இருப்பது அதில் தாரதமியம் இருக்குங்கிறார் இதில் எல்லாத்துலேயும் தாரதமியம் இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு அர்த்தம் கிரடேஷன் இருக்குது ஆக இந்திரிய விஷய அனுபவங்களில் உயர்வு தாழ்வு இருக்கிறது சிறந்தது என்ன இங்கெல்லாம் ஏலக்காயெல்லாம் பிரிப்பான் இது வந்து ஹையர் குவாலிட்டி மீடியம் குவாலிட்டி லோவர் மட்டமான குவாலிட்டி எல்லாத்துலேயும் பிரிக்கிறாங்க இல்லையா அது எங்கே இல்லாமல் எங்கே இருக்குது மனுஷன்லையும் இருக்குது ஒத்துக்கத்தான் மாட்டேங்கிறாங்க சமங்கிறாங்க எல்லாத்துலேயும் இருக்குது அது மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் அவனும் ஹியூமன் தானேங்கிற விஷயம் வேறு ஹியூமன்கிறது வேறு விஷயம் ஹியூமனுடைய குவாலிட்டியில் கிரடேஷன் இருக்குது எல்லாத்துலேயும் கிரடேஷன் இருக்கிறது பிரபஞ்ச நியத்தி அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம மனசில் இந்த கிரடேஷன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு என்ன பண்ணுகிறதுன்னா ரெண்டு விதமான பிரச்சனையை உண்டு பண்ணுறது ஒன்று சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாட்டி இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மையோ அல்லது உயர்வு மனப்பான்மையோ உண்டு பண்ணுகிறது தாழ்வு மனப்பான்மையும் உயர்வு மனப்பான்மையும் இன்பமா துன்பமா பெருமிதம் வேறு பெருமிதம் வேறு ப்ரைடு வேறு நான் வந்து பாரத தேசவாசி நான் வந்து சோ அண்ட் சோவோட சிஷியன் அப்படின்னு சொல்றதில் இருக்கிற பெருமிதம் வேறு ஆனால் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கு பணம் வந்துட்டா பெரிய ஆள் நினச்சுக்கிறோம் படிப்பு பெருசாகிட்டா அழகு புகழ் அது இல்லையேன்னு மற்றவனுக்கு ஏக்கமாக இருக்கு நம்ம காட்டில் மேலே ஒருத்தனுக்கு இருந்தால் அதை பார்த்து நம்ம ஏங்குறோம் ஆக எங்கே பார்த்தாலும் ஏற்றத்தாழ்வாக இருக்கு ஆக அதில் வந்து ஒன்று ஒன்றை காட்டிலும் வசந்ததாக தெரிகிறது ஆனால் கடைசியில் எதிருக்குன்னா சைத்தன்யம் தான் அதை சொல்கிறார் அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்லுகிறது உபனிஷத்து ஆக அசப்தம் முதல்ல அசப்தம் போயிடுது எடுத்த உடனே ஆகாஷத்துக்கு போயிடுது வந்து சப்தம் ஆனால் அது ஒலியற்றது சப்தங்கிற குணம் ஆத்மாவுக்கு கிடையாது சைத்தன்யத்துக்கு கிடையாது பிரம்மத்துக்கு கிடையாது அசப்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஆகாஷம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஆகாசத்தையே தியானம் பண்ணிகிட்டு இருந்தான்னா ஆகாஷம் வந்து ஜடம் அது திருஷ்யம் ஆகாஷங்கிறது நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இது வேறு ஆகாஷம் இன்னும் சூக்ம ஆகாசம் வேறு இருக்குது இது ஸ்தூல ஆகாஷம் இன்னும் சூக்ம ஆகாசம் இருக்குது பூத்த சூக்மம் ஆகையினால் இந்த ஆகாஷம் வந்து இதை இந்த இதை இவங்களாம் அணு இருக்காங்க அவங்க பரமாணுவ தியானம் பண்ணுறேன்பா ஏன்னா வேதத்தில் அங்கங்கே வார்த்தைகள்லாம் இருக்கு அணு உப்பமா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லை அணுவத்தியானம் பண்ணுறேன் அணுவத்தியானம் பண்ணுறதுங்கிறது அணு வந்து ஜடம் அணு வந்து சேத்தனமாக ஜடமா அதுவே கேள்வி இருக்குது ஆகையினால அதை ஜடத்தை தியானம் பண்ணக்கூடாது ஆகையினால் நம்ம இல்லாட்டியே ஒரு கற்பனை பண்ணணும் இப்போ தக்ஷணாமூர்த்தி ஜடமா சேத்தனமா அங்கே இருக்கிற விக்கிரகம் நம்ம சைத்தனத்தை கற்பிக்கிறோம் ஆனால் அது தெரியும் கல் ஸ்ட்ராங் கல்லு அது ஜடந்தான் ஆனால் நம்ம அதில் யாரை பார்க்குறோம் சைத்தன்ய அத்தியாசம் பண்ணுறோம் அதனால தான் அந்த பிரதிஷ்டைக்கு பேரே சைத்தன்ய பிரதிஷ்டா சுவாமிக்கு பிரதிஷ்டை பண்ணுறதையே சைத்தன்யத்தை தான் பிரதிஷ்டை பண்ணுறோம் சைத்தன்ய பிரதிஷ்டான் தான் அதுக்கு பேர் ஆஹ அசப்தம் அது ஷப்தம் கிடையாது அஸ்பருஷம் அது டச் பண்ண முடியாது அதுக்கு வடிவம் நிறமற்றது ஆகையினா அரசம் அகந்தம் மந்திரத்தை பாருங்கள் இல்லை நம்ம மாற்றி சொன்னேன் அவ்வியம் நித்யம் அப்படிங்கிறத விட்டுட்டு மற்றதெல்லாம் பாருங்கள் அசப்தம் அஸ்பருஷம் அரூபம் அரசம் அகந்தம் அப்படின்னா என்னர்த்தம் பஞ்சபூத அதிதம் அது வந்து அபௌத்திகம் சிம்பிளாக சொன்னால் ஒரே பதம் அபௌத்திகம் பௌத்திகம் இல்லை பூதங்கள் அல்ல தமிழில் பாட்டுருக்க பாறைடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி வழியிடை வெளியிடை எல்லாம் சொல்கிறோமே தமிழில் தே திருவாச்சரத்தில் இருக்குது ஆக இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது நீக்கியாச்சு கந்தம் கந்தம்னா என்ன மணம் அது மணமற்றது அது சுவையற்றது அது நிறமற்றது அது ஊரற்றது தொடு உணர்ச்சிக்கு புலப்படாதது அப்படின்னு அர்த்தம் அஸ்பரிஷம் தொட முடியாதுன்னு அர்த்தம் அன்டச்சபிள் அன்டச்சபிள்னா என்ன அன்டச்சபிள்னா தீண்டாமைன்னு சொல்லிவிடக்கூடாது அன்டச்சபிள்னா தொட முடியாது ஏன்னால் அதுக்கு தோலே கிடையாது அது மாத்திரமில்லை அது காற்று இல்லை காற்று வந்து ஸ்பர்ஷம் வரும் நீ வந்து தியானம் பண்ணிகிட்டே இருந்தியான நல்ல வெயிலில் கூட ஒரு அருமையான காற்று போடும் அதுதான் மோட்சம் தான் அதனால தான் மோட்சம் சொல்லலாமே அதெல்லாம் நிறைய அப்படி இல்லை கதையெல்லாம் நிறைய இருக்கே நீ அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்க அதெல்லாம் இருக்குது அதுலேயும் உண்மை இருக்குது ஆனால் அது மோட்ச சாதனம் இல்லை அது எதாவது யோகசக்தி அது யோக சக்தினாலே எதாவது வரும் உட்காந்து நம்ம வந்து அப்படியே உட்காந்து நல்ல வெயில் அடிக்கிற போது வெயிலையே போய் உட்காந்துண்டு ஒரு விதமாக தியானம் பண்ணினா ஏசி போடாமயே உடம்புக்கு குளிர் கிடைக்கும் வெயிலில் பண்ணி பாருங்க அதே மாதிரி ரொம்ப குளிராக இருக்கிற போது தியானம் பண்ணி ஒரு விதமான மெட் மெத்தடை பண்ணி தியானம் பண்ணினா உடம்பு சூடாகிடும் ஹீட் யோகான்னு ஒன்று பேர் இருக்குது அந்த புத்த மதத்தில் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க மொனாஸ்ட்ரியிலாம் அதில் வந்து என்ன பண்ணுறது இந்த என்னெல்லாம் குளிர் பிரதேசத்தில் மைனஸு கீழே இடத்துல எல்லாம் ஈர கம்பளியை போத்திவிடுவோம்னா சொல்கிறாங்க நான் அதெல்லாம் நம்மளாம் ட்ரை பண்ணுறது இல்லை போகிறதும் இல்லை சொல்கிறாங்க கேள்வி கம்பளியை நல்லா தண்ணியில் நினச்சி எங்கே மைனஸ் இருக்கிற இடத்துல எங்கேயோமே மேலே மேலே போட்டு விடுவானோ இவன் உடம்பில் இருக்கிற ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணி பண்ணி அந்த கம்பளியே காய வைக்கணும் ஆனால் அப்படி பண்ணுறாங்கங்கிறாங்க போய் பார்த்தா தெரியும் எல்லாம் கேள்வி ஜானம் நேரில் போய் பார்த்தா தான் தெரியாது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை உண்மை இல்லைன்னு நமக்கு அப்போ தான் தெரியும் எதுக்கு சொல்கிறோம் அதெல்லாம் வந்து நமக்கு உடம்பில் எவ்வளோ சக்தி இருக்குது நம்ம அத்தனை சக்தியும் உபயோகப்படுத்துகிறதே இல்லை ஆஹா அரசம் அகந்தம் இதெல்லாம் கிடையாது மணமற்றது பஞ்சபூதங்களுக்கு கடந்தது அபௌத்திகம்னு சொல்லிட்டேன் இல்லையா அபௌத்திகம் அது மாத்திரம் இல்லை பூதங்கள்லாம் மாறும் இதில் எல்லாம் தாரதமியம் இருக்குது சப்தத்தில் கூடுறது சப்தத்தில் வந்து என்ன டெசிபிள் கூடுறது லோ லெவல் இருக்குது சத்தமே இல்லாத இருக்குது உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ என்னது நாத பரா பஷியந்தி மத்தியமா வைக்கரி சொல்கிறோம் எங்கேயோ இந்த வந்து காரணசப்தம் மகாகாரணசப்தம் ஸ்தூலசப்தம் சூக்ஷ்மசப்தம் காரணசப்தம் அதிசூக்ஷ்மசப்தம் அப்படி சொல்லி நாதபிந்து கலா அப்படின்லாம் சொல்கிறோம் சப்தத்தை அதெல்லாம் கிடையாதுங்கிற அவ்யயம் இதெல்லாம் மாறும் சப்தத்தில் தாரதமியம் இருக்குது ரூபத்தில் வேணா ஸ்பர்ஷத்தில் தாரதம்யம் இருக்குது ரூபத்தில் தாரத்தமியம் இருக்குது கந்தத்தில் தாரத்தம்யம் இருக்குது ஆனால் இதில் தாரத்தம்யம் கிடையாது எது சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் வச்சுக்கோங்க அவ்வயம்ங்கிறது அவ்வயம்னா மாறாதது அதாவது கூடுறது குறை உபச்சய அபச்சயமெல்லாம் கிடையாது அவ்வயம் ஆக இது குணங்கள் இருந்தால் குணங்களில் கூடுதல் குறைச்சல் இருக்கும் குணம் வந்து கூடும் குறையும் இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான் குண முக்குண வேலை அப்படின்னு ஒரு சார்ட்டு போட்டிருப்பான் பார்த்துருக்கீங்களோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியாது பஞ்சாங்கம்னாலே என்னென்னு தெரியாது நிறைய பேர் பரவாயில்ல முக்குண வேலை அப்படின்னு போட்டிருப்பான் இந்த முக்குண வேலைன்னா இன்றைக்கி காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்தெந்த நேரமெல்லாம் சாத்திகம் ராஜசம் தாமசம்னு போட்டிருப்பான் அதை பார்த்து நம்ம சில காரியங்களை பண்ணலாம் அதுக்காக வேண்டி முக்குண வேளை பஞ்சாங்கத்தில் ஒரு சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதாவது ஒரு நாளைக்கு காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த மூணு குணம் எப்படியெல்லாம் மாறுறது பிரபஞ்ச நியத்தியில் அதனால தான் கிருஷ்ணரும் சொன்னார் கீதையில் இதில் பதினாலாவது அத்தியாயத்தில் குணத்திரய விபாக யோகம் ரஜஸ்தமஸ்ச்சாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜஸ்சுவம் தமச்சைவ தமஸ்துவம் ரஜஸ்ததா மாறி வந்துட்டே இருக்கும் ஆனால் இது என்னதுன்னா நிர்குணத்வாத் அவ்வயம் மாறாதது அதுலெல்லாம் குணங்கள்லாம் என்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்குது சாஞ்சல்யம் இருக்குது வியயம் இருக்குது ஆனால் இதில் வந்து நிஷலம் அவ்வயம் நவ்வேதி இவ்வியம் அது மாத்திரமில்லை நித்தியம் சங்கராச்சாரியா இது நிறைய விளக்குன்னு சொல்கிறார் இதுக்கெல்லாம் நித்தியம் நித்தியம்னா என்னென்னா எப்பொழுதும் இருக்கிறது காலத்தை கடந்ததுன்னு அர்த்தம் சிம்பிளாக சொன்னேன் நித்தியம்னா காலம் வந்துட்டு போகும் சைத்தன்யம் வந்து போகிறதே கிடையாது எத்தனையோ காலம் வந்துட்டு போகிறது காலத்து காலத்துக்கு ஆரம்பம் எங்கே காலத்துக்கு முடிவு எங்கே காலத்துக்கு இடைபாகம் எங்கே காலத்தை மாதிரி ஒரு கற்பனை கற்பனை காணவே முடியாது காலம் வந்து ஒரு கற்பனைங்கிற ஒருத்தனுக்கு புரிஞ்சு பெரிய விஷயம் பெரிய ரிலீஃப் ஆக நித்தியம்னு சொன்னால் காலா கால சாட்சி ஒரு புரிய வைக்கிறதுக்காக நித்தியம்னு சொல்ல வேண்டியிருக்கு விஷயம் புரிஞ்சாச்சுன்னா நித்தியம்ங்கிற எந்த பதத்துக்கும் வேலை கிடையாது பதங்களுக்கெல்லாம் வேலை வஸ்துவை புரிய வைக்கிறது வஸ்து புரிஞ்சாச்சுன்னா பதங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை சிந்தை துடிப்பே அற்று போயிடும் சிந்தை துடிப்பே அற்றாச்சுன்னு சொன்னால் அப்புறம் என்னத்துக்கு பதமாகுது பதார்த்தமாகுது தேவையே இல்லையே நித்தியம் அப்புறம் அடுத்தது அநாதி அனாதின்னா அதுக்கு காரணம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆதிஹி எஸ் என்ன வித்தியதே சஹா அநாதிகி எதற்கு ஆதி இல்லையோ அது அனாதி நித்தியம்ங்கிறது காலத்தை கடந்ததுன்னு சொல்லியாச்சு காலத்தை கடந்தது காலத்திற்கு ஆதாரம் எதை சார்ந்து காலம் இருக்கிறதோ அது காலமல்ல காலம் ஒரு கற்பனை காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடர் கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணி அப்படின்னு குமரகு பாடியிருக்கார் காலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடு எவ்வளோ விளக்கம் சொல்றது காலமுடு தேசவர்த்தமான மாதி கலந்து நிலைவாழி கலந்துன்னு சொல்லலாம் கடந்துன்னு சொல்லலாம் ஆஹா அந்த சைதன்யத்துக்கு இதெல்லாம் லட்சணம் கான்சியஸ்னஸ் தூய உணர்வுக்கு இதெல்லாம் இலக்கணம் தூய உணர்வு பூதங்கள் அல்ல உணர்வு பஞ்சபூதங்களால் ஆனதல்ல பஞ்சபூதங்களுக்கு வேறானது அபௌத்திகம் அது மாத்திரமல்ல அது மாறாதது தூய உணர்வு ஒருபொழுதும் மாறாதது மாறுவதை அறிவது ஒரு நாளும் மாறாமல் இருக்க வேண்டும் மாறுவதை எது அறிகிறதோ அது மாறாமல் தானே இருக்கணும் எல்லாம் மாறுறது மாறதுன்னு சொன்னா மாறுறதுன்னு சொல்றவன் ஒருத்தான் இருக்கானே அவனும் மாறிட்டே இருக்கானா என்ன மாறுவதை அதாவது என்ன சொல்றது வியசாட்சி அவ்வயம் விகார சாட்சி நிர்விகாரா மாறுவதை அறிபவன் மாறாதவன் அநாதிக அனந்தம் அனந்தம்னா காரியம் இல்லைன்னு அர்த்தம் காரணரகிதான்னு அர்த்தம் காரியரஹிதா அது ஒன்று தான் இருக்குது அந்தம்னா என்ன அர்த்தம் முடிவு ஆதினா என்ன அர்த்தம் தொடக்கம் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை தொடக்கம் முடிவு எதை சேர்ந்தது காலத்தை சேர்ந்ததா இடத்தை சேர்ந்ததா காலத்தை சேர்ந்ததா இடத்தை சேர்ந்ததா பொருளைச் சேர்ந்ததா ரெண்டு மூணு தான் டைம் ஸ்பேஸ் என்டிட்டி வஸ்து காலதேச தேச வஸ்து வரும் தொடக்கம் முடிவுன்னா வகுப்பு ஒம்பதரை மணிக்கு தொடங்குகிறது பத்தே மணிக்கு முடிகிறது அச்சா இதெல்லாம் தொடக்கம் முடிவு காலத்தை வச்சு சொல்கிறோம் ஆசிரமம் வந்து அந்த இடத்துல தொடங்கிறது இந்த இடத்துல முடிகிறது இது இடம் அப்புறம் ஒரு பொருள் எடுத்தோம்னா இந்த பொருள் வந்து இத்தனை இந்த காலத்தில் இந்த உடம்பே எடுத்துக்கோங்களேன் இது ஒரு காலத்தில் தோன்றியது ஒரு காலத்தில் இது முடிய போகிறது ஆக எல்லாம் காலத்துக்கு உட்பட்டது ஆனால் இது எப்படிப்பட்டதுன்னா கா அதாவது தொடக்கம் முடிவு என்பது காலத்தையும் இடத்தையும் பொருளையும் சார்ந்தது இது காலமன்று இடமன்று பொருளன்று இது கால தேச கால வஸ்து கிடையாது ஏதாவது என்ன சொல்கிறோம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா காலதேச வஸ்து பரிட்சேதா காலதேச வஸ்துக்கு உட்படாதது சைத்தன்யம் தூய உணர்வு இதுக்கெல்லாம் உட்படாதது ஆஹா அனந்தம் முடிவற்றதுன்னு அர்த்தம் தொடக்கமற்றது முடிவற்றது காரணமற்றது காரியமற்றது அது காசும் இல்லை இஃபெக்டும் இல்லை எல்லாத்துக்கும் காசு அண்ட் இஃபெக்ட் இருக்குது சைத்தன்யத்துக்கு காசு அண்ட் இஃபெக்ட் கிடையாது சைதன்யம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது அதுதாங்க தெரியலேன்னா சைத்தன்யம் எங்கே இருக்குன்னா அகம் சைத்தன்யம் சித் ஸ்வரூபா சர்வம் நான் பார்க்குற எல்லாரும் யாருன்னா எல்லாம் ரொம்ப நேரம் ஆமாமா சுவாமி இது என்னென்னு புரியலையே அப்படின்னா அதுதான் புரியலேங்கிறவன் தான் அது புரிஞ்சாலும் புரியலேன்னாலும் புரிஞ்சால் அதுதான் நீ புரியலேன்னா நீ அதுதான்ண்ணா உனக்கு புரிஞ்சால் நல்லது புரியலேன்னாலும் பரவாயில்லை நீ அது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீ அதுதான் ஆஹா அனாது அனந்தம் மகத்பரம் மகதஃபரம்னு சொன்னால் சமஷ்டி புத்திக்கும் அப்பாற்பட்டது இன்னொன்று நம்ம சேர்த்துக்கணும் மாயைக்கும் அப்பாற்பட்டது சமஷ்டி புத்திக்கும் அப்பாற் அக்ஷராத் பரத்பரகா என்று முண்டக உபநிஷத் சொல்கிறதுனால அதாவது இந்த ஜகத்துக்கு அப்பாற்பட்ட மாயைக்கும் அப்பாற்பட்டது இந்த ஜகத்துக்கு காரணம் என்னென்னா மாயா மாயைக்கு காரணம் மாயைக்கும் அப்பாற்பட்டது மாயைக்கு அதிஷ்டானம்னு அர்த்தம் ஆ மகத்பரம் மகதஹானால் ஹிரண்ய கர்ப்பாத் பரம் சமஸ்ட் டோட்டல் மைண்ட் பியாண்டு டோட்டல் மைண்டுன்னு போடுங்களேன் பியாண்டு டோட்டல் மைண்ட் எல்லாம் பியாண்டுங்கிறதே ஒரு வார்த்தை தான் புரியறதுக்கு தான் அப்புறம் பியாண்டாக கியாண்டாவது ஒன்றும் கிடையாது பாடம் புரியணுமேங்கிறதுக்காக இந்த சொற்களை எல்லாம் கையாள வேண்டியிருக்கு மகத்பரம் அது மாத்திரமில்லை துவம் த்ருவம் நித்தியம் சேர்க்கணுங்கிறார் சங்கராஜர் த்ருவம் நித்தியம் அப்படின்னா இது ஆத்தியந்திக்க நித்தியம் த்ருவம்னு சொன்னால் நிலைத்ததுன்னு அர்த்தம் நித்தியம்னா என்ன அர்த்தம் யாண்டும் இருப்பதுன்னு அர்த்தம் காலத்தை கடந்ததுன்னு அர்த்தம் நிலைத்திருப்பது அதாவது இது வந்து சிலதெல்லாம் ஆபேட்சிக்க நித்தியம்போ பிரவாக நித்தியம் ஆபேஷிக்க நித்தியம் நம்மளை காட்டிலும் இந்த பூமியெல்லாம் எத்தனையோ வருஷமாக இருக்குது ஆனால் இந்த பூமி அனித்தியந்தான் இந்த பூம இந்த பூமியே அனித்தியந்தான் ஒரு காலத்தில் சூரியன்லேருந்து உற்பத்தியாச்சுங்கிறாங்க அப்புறம் இந்த பூமி என்றைக்கு தூள் தூளாக போக போகிறதுன்னு நமக்கு தெரியாது எத்தனையோ நட்சத்திரங்கள்லாம் தூள் தூளாகின்ட்டுருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியறதில்ல இந்த பூமியும் ஒரு நாளைக்கு தூள் தூளாகலாம் இந்த பூமி ஒன்றும் பரமசாஸ்வதம் கிடையாது நம்ம வேணால் அவர் சீக்கிரம் போயிவிடுவாரு இது எத்தனையோ பேரை பார்த்துருக்கலாம் ஆனாலும் இது அனித்தியந்தான் பிரம்மன் அப்படி இல்லை இதெல்லாம் கடந்தது த்ருவம் நிலைத்தது அவ்வளோதான் எத்தனை லக்ஷணம் பாருங்க அசப்தம் பிரம்ம அஸ்பருஷம் பிரம்ம அரூபம் பிரம்ம அவ்யயம் பிரம்ம அரசம் பிரம்ம அகந்தவத்து பிரம்ம நித்யம் பிரம்ம அநாதிகி பிரம்ம அனந்தம் பிரம்ம மகதா பரம் பிரம்ம துவம் பிரம்ம இந்த இடத்துல பிரம்ம ஆத்மா சைத்தன்யம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஹதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ரெண்டு பேர் ரிதம் பிபந்தௌ சுகிருத்த லோகே மந்திரமே மறந்து போயிருக்கோம் ரொம்ப நாளானதுனால முதல் மந்திரம் இப்போ பதினஞ்சாவது மந்திரத்துக்கு வந்திருக்கோம் அஹ ருதம் பிபந்தௌ சுகிருத்த லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே ஷாயா தபௌ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏச்சத் திருநாச்சி கேதா அப்புறம் இன்னொன்று படித்தோம் अक्षरं எ சேத்து அப்பம்மையரம் அபயம் தித்தீஷ பாரம் நாச்சி கேத்தும் திஷ்ணோ பரமம் பதம் எமயத்தை அப்புறிய பராஹ்ய மகம் அத்தம் அவிய புருஷா நம்ச்சித் சாக்கா ச பராகதிகி எல்லா மந்திரத்தையும் அப்படியே ஒரு தரம் பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் இந்த பிரம்ம தத்துவம் சைத்தன்ய தத்துவம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் அதை வந்து என்ன பண்ணுறது நிச்சாய நிச்சாய சொன்ன இப்படிப்பட்ட பிரம்மத்தை சங்கராச்சாரியார் பிரம்ம ஆத்மானம் நிச்சாய அவகமிய இந்த சைத்தன்யத்தை ஆத்மஸ்வரூபமாக புரிந்து கொண்டு தன்னுடைய ஜீவ புத்தியை விட்டுவிட்டு தேக புத்தியை விட்டுவிட்டு இல்லை ஜீவ புத்தியை விட்டுவிட்டு ஜீவ புத்தியே விட்டால் தேக புத்தி இல்லைன்னு சொல்லணும் வேணும் இருக்கும் ஆனால் தேகத்தை நான்கிற எண்ணம் இருக்காது தேகத்தை ஹேண்டில் பண்ணுவோம் ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் நாட் பாடிங்கிற அந்த எண்ணத்தோடு இருப்போம் உள்ளுக்குள்ளே இருக்கிறேன் யாருக்கு தெரியும் என் உடம்பை நான் எப்படி நினைக்கிறேன்னு யாருக்கு தெரியும் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி என் உடம்பை நான் எப்படி நினச்சேன் படித்தப்புறம் என் உடம்பை பற்றி நான் என்னமா நினைக்கிறேன்னு என்ன என்னோட உடம்பை பற்றி எனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என் மனசை பற்றி எனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் காட்டவாக முடியாது அது எதனால் அந்த அறிவு வருகிறது முறையான வாழ்க்கையினாலும் முறையான படிப்பினாலும் தகுந்த ஆசிரியரிடம் சென்று படிப்பதுனாலும் இதனால தான் கிடைக்கிறது அதைத்தான் நிச்சாயங்கிறார் நிச்சாயன்னா குருமுகமாக இதனை அறிந்து கொண்டு அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் நிச்சாய ஏன்னா பிராப்பிய வரான் நிபோதத்தான்னு சொல்லியிருக்கார் இப்போ குருக்கிட்ட போய் குருமார்களிடம் சென்று ஒரு வாத்தியார்ட்ட புரியலன்னா இன்னொரு வாத்தியார்ட்டையாவது போ இந்த வாத்தியாராவது சரியாக சொல்லிக் கொடுக்குறாரோ அந்த வாத்தியார்ட்டேருந்து உனக்கு புரியட்டும் எப்படியோ படித்து தெரிஞ்சிக்கோ எல்லா குருவும் உபாதி தான் குருங்கிறதே உபாதி தானே அந்த இருக்கிற சைத்தன்யம் வேறு இந்த குருக்கிட்ட இருக்கிற சைத்தன்யம் வேற என்ன சொல்ல முடியும் நம்ம பசுமாடு நாயி எல்லாத்துக்கிட்டையும் ஒரே சைத்தன்யம் சொல்லிகிட்டு இருக்கோம் வித்யா வினயசம்பண்ணே பிராமணே கவிஹஸ்தினி பண்டிதா சமதரிஷினாக சொல்லிட்டு இருக்கோம் சமம்னா சைத்தன்யம் சிதேக்கரசம் ஆஹா நிச்சாய நிச்சாய நான் அவகமிய புரிந்து கொண்டு சங்கராச்சார் சொல்கிற ஆத்மத்வேன ஞாத்வா ஸ்லோகத்தில் இல்லை வியாக்கியானக்காரெலாம் சொல்கிறாங்க ஆ தம் ஆத்மானம் பிரம்மத்தை ஆத்மாவாக தெரிந்து கொண்டு அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக தென அது இங்கே போயிட்டு பாருங்கோ டோட்டலுக்கு போயிருக்கோம் மறந்துவிடக்கூடாது இண்டிவிஜுவல்லிருந்து டோட்டலுக்கு போய் டோட்டல்லிருந்து அத்வைத்தது போயிருக்கோம் வெஷ்டிலேருந்து சமஷ்டிக்கு போயிருக்கோம்னா ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் எங்க போச்சோம் போனோம்லாம் கேட்காதிங்க புரியறதுக்காக சொல்றேன் ஆக எஷ்டியிலேருந்து சமஷ்டிக்கு போய் சமஷ்டிலிருந்து எதுக்கு போயிருக்கோம் அத்வைதத்துக்கு போயிருக்கோம் எஷ்டி துவைத்தம் சமஷ்டி துவைத்திலிருந்து அத்வைதத்துக்கு போயிருக்கும் ஆக வெஷ்டிய சமஷ்டியில் சேர்த்து சமஷ்டிய பிரம்மன்ல சேர்த்தாச்சு அப்புறம் எஷ்டியாவது சமஷ்டியாவது எஷ்டி சமஷ்டி எல்லாம் மாயா விவகாரம் வாஸ்தவம் கிடையாது ஒரு வஸ்து தான் இப்படி ஆகி இப்படிலாம் படாபாடு படுத்துறது எப்படி சொப்னத்தில் நாமளே பல ரூபங்களை எடுத்துன்னு நமக்கே நாம் சம்சாரத்தை அனுபவிக்கிறோமோ அப்படி சொப்னத்துக்குள்ளே யார் வந்தா கனவுக்குள்ளே சொப்னத்தில் நாம்ளே தானே நம்ம மனசு தானே எல்லாரையும் கற்பனை பண்ணுறது அதுக்குள்ளே இருக்கிற பல ஜனங்கள் யார் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷன்னு ஆத்மனி மாயையா பகிஹிவ உத் வெளியில் இருக்கிற மாதிரி தெரியுது ஜாகிரத வஸ்தையில் எப்படி நமக்கு நான் இருக்கேன் வெளியில் இருக்குங்கிற எண்ணம் இருக்கோ அப்படி தான் சொப்னத்துலேயும் தெரிகிறது ஆனால் சொப்னத்தில் இருக்கிறது யாருன்னா அத்தனை ஆட்களும் ஏன் ஒரு மனசில் தான் கற்பனை பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒரு மனசுக்கு ஆதாரம் எது ஒரே வஸ்து தான் அப்படித்தான் எல்லா மனதுக்கும் ஆதாரமாக இருக்கிற வஸ்து ஒன்று தான் இதை தான் புரிஞ்சுக்கணும் ஆகையினால் நம்ம பேத விவகாரம் ஒரு பெரிய அதிசயமான மாயா சக்தியை இதை போய் இவ்வளோ சத்தியம்னு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் இதுக்குள்ளே ஒரு தர்ம விவகாரம் வச்சுன்னு இருக்கோம் தப்பு இல்லை ஆனால் அதே சமயம் இது ஓவர் ரியாலிட்டி கொடுத்து சம்சாரத்தில் உழலக்கூடாது நம்ம பண்ணுறதே என்னென்னா அளவுக்கு மீறி ரியாலிட்டி கொடுக்கறது சத்தியம் ஆக இந்த சத்தியத்துவத்தை தான் நீக்கணும் இது எப்படித்தான்ப்பா இருக்கும் அப்படி சொல்லி ஆனால் அது மாத்திரமில்லை அது உண்மையாக இருந்தால் தானே பொய் தான் இப்படிலாம் காமிக்கிறது சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி காட்டுறது அப்படி சொல்லி அதை நீக்கணும் நிச்சாய புரிந்து கொண்டு தத்து நிச்சாய தத்து பிரம்ம ஏவம் நிச்சாய அதனை அறிந்து ஆத்மாவாக அறிந்து அப்படின்னு சொல்றாரு அதனை நான் என்று உணர்ந்து கொண்டு ஆக இந்திரியங்களை காட்டிலும் மனம் மனதைக் காட்டிலும் புத்தி புத்தியை காட்டலும் சமஷ்டி புத்தி சமஷ்டி புத்தியை காட்டிலும் மாயாசக்தி மாயாசக்தியை காட்டிலும் அந்த சுத்த சைதன்யம் பிரம்மமாக தன்னை உணர்ந்து என்னிடமிருந்தே அனைத்தும் வந்திருக்கின்றன உணர்வாகிய என்னிடமிருந்தே உணரப்படுகின்ற அனைத்தும் மாயக்காட்சியில் தோன்றுகின்றன உணர்வாகிய என்னிடத்தில் உணரப்படுகின்ற அனைத்தும் மாயத்தினால் தோன்றுகின்றன இந்த மாயையை மாயை என்றே புரிந்து இந்த வேற்றுமை ஒரு மாயத் என்பதை நன்கு ஆழமான மனதில் பதிய வைத்து அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா மிருத்யுமுகாத் பிரமுட்சியதே மிருத்யுமுகாத் மிருத்யுன்னா மிருத்யுன்னா ஷாவு முகாத்துன்னா ஷாவின் வாயிலிருந்து அவன் விடுபடுகிறான் ஷாவின் வாயிலிருந்து அவன் விடுபடுகிறான் மிருத்யுமுகாத் யமனிடமிருந்து விடுபடுகிறான் இந்த இடத்துல யமன்னா சங்கராஜேஸ்வரர் அறியாமை ஆசை செயல் இவற்றை விடுகிறான் விடுபடுகிறான் இல்லை இவற்றை விடுகிறான் வியுஜியத்தே ரொம்ப பதம் போடுறார் பிரமுச்சியத்தே சொன்னால் வியுத்தேங்கிறார் அதிலிருந்து விலகிக்கிறாங்கிறார் அறியாமையிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் அறியாமை ஆசை அப்புறம் என்ன செயல் இவைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்கிறான் அவித்யா காம கர்ம லக்ஷனாத்து சம்சாராத்து பிரமுச்சியத்தே வியுஜியத்தே நான் சம்சாரின்னு சொல்ல மாட்டான் அகம் அவனுக்குள்ளே வெளிய மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இன்னொருத்த சொல்கிறதுக்கு இன்னொருத்தன் இருந்தால் தானே இன்னொருத்தன் யார் அது நான் தானே நான் யார்கிட்ட பேசுகிறேனோ இப்போ உங்கள்ட்ட அத்தனை பேர்கிட்டையும் பேசின்னு இருக்கேன் நான் எங்கள்கிட்டையும் நான் பேசிகிட்ருக்கேன் உண்மையிலேயே நம்ப முடியுமா உங்களால் என்ன சுவாமிஜி பயங்கரமாக இருக்கே அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட தான் பேசின் இருக்கேன் நான் உங்கள்கிட்ட பேசலை நான் எங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் யாரு நான் இப்போ நீங்கள் யார்கிட்ட கேட்டுருக்கீங்க உங்கள்கிட்டயே தான் கேட்டுருக்கீங்க இது ஓவர்னா என்ன சொல்லத்தோணும் ஓவர்ண்ணா ஓவரா உண்மைப்பா அது கேட்பவனுக்கு ஆதாரமும் சொல்பவனுக்கு ஆதாரமும் ஒரே பொருள் அதை பற்றித்தான் சொல்கிறவன் சொல்லிகிட்டு இருக்கான் கேட்கறவன் கேட்டுருக்கான் கேட்பவனும் சொல்பவனும் ஒரே பொருள் கேட்காதவன் சொல்லாதவன் உங்களுக்கெல்லாம் இப்போ ஞானம் வந்துட்டுதான் வரலையா சரி அப்போ பெர்மனண்ட்டாக இங்கே இருந்து மிருத்யமுகா பிரமுட்சச்சியதே இந்த மிருத்யவினுடைய முகத்திலிருந்து மிருத்யமுகம்னா ஷாவிலிருந்து விடுபடுகிறான்னு அர்த்தம் ஆனால் அப்படி சொல்கிறார் ஷாவாவது பிறப்பாவது பிறப்பு இறப்பு வாழ்க்கை என்பதே ஒரு மாயக்கற்பனை பிறப்பு இறப்பு வாழ்க்கை முழங்கால் வலி முதுகு வலி மாயக்கற்பனை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கற்பனையோ கற்பனை நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிஞ்சால் ஒன்று வேதாந்தம் தானே இதே சொல்லின்றா எங்கே எங்கே போனாலும் இந்த புத்தி தானே இருக்கும் சர்ஜரி முடிஞ்சால் அந்த என்னது ரொம்ப சர்ஜரி முடிஞ்சு அந்த என்னது கே அந்த அதுக்கு என்னது ரொம்ப க்ரி கேர் க்ரிட்டிக்கல் கேர் யூனிட் அதில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த நர்ஸும் மாறிகிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களை தெரிஞ்சு போயிடுச்சுன்னா சாமியாருன்னு அவங்களுக்கெலாம் தெரியும் ஒரு ஒரு சாமியார் அப்படின்னு தெரியும் சாமியை பார்த்து யாருன்னு கேட்குறவர் சாமியார் அப்படின்னு தெரியும் சாமியாருன்னு தெரியும் சாமி சாமியாருன்னு கே சொல்கிறேன் புரிஞ்சு வச்சுருக்காங்க அதில் எல்லா ரகமும் சில பேருக்கெல்லாம் க்ளாஸை எடுத்துட்டேன் அவங்க வந்து அவங்க கஷ்டமெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாம் சொல்லி சாமி இதுக்கெலாம் எதாவது பரிகாரம் இருக்கா நான் வந்து வேதனையில் துடிச்சுன்னு இருக்கேன் அவள் வந்து திரும்ப கூட படுக்க முடியாது அப்படி இருக்கிறபோது ஏன் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா சரி அதுலேயும் எல்லாம் வந்து அவங்களுக்கு க்ளாஸ் எல்லாம் அங்கே எடுத்து ஏன்னா ஒரு ஒருத்தரும் வந்தால் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் இருந்துட்டு தான் போகிறாங்க அதுக்குள்ளே அவங்க என்னென்னா இதை ஷாக்கில் சில பேருக்கு கிளாஸ் நடந்தது அது நமக்கு என்னென்னா சரி இதை சொல்லியாவது நம்ம கொஞ்சம் மறப்போம் வேதனையே சௌரியமாக தான் இருக்கு மிருத்யுமுகாத் அவித்யா காம கர்ம லக்ஷனாத்து சம்சாராத்து இதை சங்கராச்சர வார்த்தை தான் பிரமுச்சியத்தேக்கு அவர் போட்டுருக்கிற பதம் இந்த பிரமுச்சியத்தேக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் வியுஜ்யத்தை வியுஜ்யத்தைன்னா இணைத்துக் கொள்வதிலிருந்து பிரித்துக்கொள்கிறான் இது அப்படியே கிருஷ்ணர் சொல்றார் கீதையில அதை வச்சு தான் சொல்றார் தம் வித்யாத் துக்கோகம் கிருஷ்ணர் வந்து அது துன்பத்தோடு தன்னை சேர்த்து கொள்ளுதலிலிருந்து பிரித்து கொள்வதே முக்திங்கிறார் தம் வித்யாத் துக்கசம்யோக வியோகம் யோக சங்கீதம் சம்யோக வியோகம் யோக சங்கீதம் ஒரே லைன்ல வருது சேத்துக்கிறதுல இருந்து பிரிச்சுக்கிறதுக்கு பேர் தான் யோகம்னு யோகம்னா அந்த இடத்துல கடைசி யோகம்னா மோட்சம்னு அர்த்தம் யோகம் அபாப்சோக சப்தத்துக்கு மோட்சம்னு ஒரு இடத்துல அர்த்தம் இருக்கு எனது ஸ்ருதி விப்ரதி பன்னாத்தே யதா ஸ்தாசியத்து நிஷலா சமாதாபச்சலா புத்தி ததா யோகம் அபாப்ஸ்யசி அந்த இடத்துல யோக சப்தத்துக்கு முக்தின்னு அர்த்தம் ஆஹ் மிருத்தி முகாத்யே இப்போ லக்ஷணம் செய்து ஏன் இது சூக்மங்கிறதுக்கு சொல்லியாச்சு இன்னும் அடுத்த சாப்டர்லேயும் இதெல்லாம் விரிவாக வரப்போகிறது இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் இப்போ நம்ம படித்த பதினஞ்சாவது மந்திரம் அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அவ்வயம் ததாரசம் நித்யம் அகந்தவச்சயத்து அநாத்தியனந்தம் மகத்பரம் துவவம் நிச்சாயத்தன் மிருத்தி முகாத் பிரமுச்சியே இதோடு முடிச்சுட்டார் எம தர்மராஜா இந்த சாப்டரில் முடிக்கிறார் அடுத்த சாப்டரில் தொடங்க போகிறது பார்ப்போம் இந்த ஸ்லோகத்தை ரெண்டு மந்திரத்தை படித்து முடிச்சுடுறேன் மிருத்யுரோக்தகம் சனாத்தனம் உக்துவா ஸ்ருத்வாச்சமேதாவீ महियते ச்சிகேத மோம்சனம் महियते நாச்சிகேத்தம் உபாக்கியானம் பிரயோஜனத்தை சொல்லுகிறது இந்த உபனிஷத்தை படிக்கிறதுனுடைய பிரயோஜனம் அப்புறம் இந்த உபனிஷத்தை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்லாம் வழி சொல்லுகிறது உபனிஷத் ஆஹா இது ஆத்ம விஜான ஸ்துதி ஆத்மவிஞ்ஞான பலம் இந்த ஆத்மஜானத்தை புகழ்ந்து பேசுகிறார் நாச்சிகேத்தம் நச்சிகேத்தஸுங்கிற ஒரு உத்தமமான சிஷ்யனால் அடையப்பட்ட இந்த வித்தியைங்கிற நாச்சிகேதம் இந்த கட்டோபனிஷத்துக்கு இன்னொரு பேர் என்னது நாச்சிகேதம் உபாக்கியானம் உபாக்கியானம்னா இந்த மூணு வல்லிங்கிற உபாக்கியானம்னா இந்த நச்சிகேதால பெறப்பட்ட இந்த பிரம்ம வித்யை ஆத்ம வித்யை வல்லித்ரயங்கிற உபாக்கியானம் ஆக்கியானம் கதை கத ரூபமாக சொல்லப்பட்டது குரு சிஷ்ய சம்வாதமாக சொல்லப்பட்டது வல்லீத்ரய லக்ஷணம் நாச்சிகேதம் உபாக்கியானம் அது மாத்திரமல்ல சனாதனம் டைம் டெஸ்டட் விஸ்டம் காலங்காலமாக இது மக்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் இதை படித்து ஞானத்தை பெற்று வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆகவே சனாத்தனம் வெற்றி எட்டு திக்கும் கொட்ட வேதம் கொட்டுமுறை வாழ்க்கும் பாடுறது இல்லையா நம்ம பாடுறதுனால தான் கடவுள் பல்லாண்டு இருக்க போறாரா நம்ம பாடினாலும் பாடாட்டாலும் கடவுள் பல்லாண்டு இருப்பார் கடவுளுடைய கொள்கை இந்த மக்களிடையே எல்லா எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கட்டும் அர்த்தம் அது மாதிரி வெற்றி எட்டுது வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டு முரசு வேதம் என்றைக்கு இருக்கட்டும் வேதம் நித்தியம்னே வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இவரே இராமாயணத்தில் வால்மீகியே எழுதுகிறார் இப்போ அதாவது சமுத்திரம் இருக்கிற வரைக்கும் மலைகள் இருக்கிற வரைக்கும் ராமாயணம் அழியாதுங்கிற அவர் இராமாயணமே அழியாதுன்னு சொன்னால் இராமாயணத்துக்கு மூலமாக இருக்கிற வேதங்கள் அழியவா போகிறது வேதங்கள் என்றும் அழியாது ஆக சனாத்தனம்ங்கிறதுக்கு சங்கராச்சாரியஸ்வரர் வைதிகத்வாத் வேதத்தைச் சார்ந்திருப்ப வேதத்திலே இருப்பதால் வேதம் என்றும் இருக்கும் எனவே இந்த கட்டோபனிஷத்தும் என்றும் இருந்து கொண்டிருக்கும் ஆக நாச்சிகேதம் உபாக்கியானம் சனாத்தனம் நாச்சிகேதம் உபாக்கியானம் சுருக்கமாக சொன்னால் கட்டோபனிஷத் இது வரைக்கும் படித்த மூணு பகுதியும் அப்படின்னு அர்த்தம் சனாதனம் மிருத்யுப் புரோக்தம் பிரம்ம வித்யா யமதர்மராஜாவால் உபதேசிக்கப்பட்டது நச்சிகேதா வித்யா மிருத்யுனா புரோக்தா வித்யா யமதர்மராஜாவால் உபதேசிக்கப்பட்ட வித்யை நச்சிகேதால் அடையப்பட்ட இந்த வித்யை நிலையான வித்யை காலங்காலம் எல்லோருக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கிற இந்த கல்வி உக்துவா ஸ்ருத்வாச்ச மேதாவி மேதாவினா யார் ஒருத்தன் இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி அதை நான் தானும் புரிந்து கொண்டு மற்றவர்கள் ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கும் உரைக்கிறான் ஓதுகிறான் உணர்கிறான் பிறர்க்கும் உரைக்கிறான் அடுத்த லைனில் நான் சொல்லலை அது அங்கே இருக்க அது அதிகாரம் வேறு ஓதியும் உணர்ந்தும் பிறர்குரைத்தும் தானிடங்கா பேதையில் பேதையாரில் அப்படின்னு அது அந்த அதிகாரம் நான் நல்லா பணப்பாடம் பண்ணி வச்சுருக்கான் அர்த்தம் தெரிஞ்சிருக்கான் இன்னொருத்தருக்குன்னு சொல்லித்தரேன் ஆனால் அவன் மாத்திரம் அடங்க மாட்டேங்கிறான் நான் அவன் தான் முட்டாளே சரியான முட்டாளுங்கிறார் திருவள்ளுவர் அதை நான் சொல்லலை ஆனால் இது மூணு வேணும் டீச்சிங்கு ஓதுதல் உணர்தல் உரைத்தல் ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் உரைக்கிறது அதுதான் மேதாவி மேதாவின்னா என்ன அர்த்தம் மேதாவி மேதாவினு சொன்ன சப்த கிராகி அதாவது மந்திரங்களையும் மனப்பாடம் செய்து இந்த மந்திரங்களோட அர்த்தத்தையும் நன்றாக மனதிலே வைத்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம் மந்த்ர மந்திரஜகா மந்த்ரார்த்தக்ஞ்சஜக அர்த்தஜகா சொற்களும் இந்த மந்திரத்தினுடைய சொற்களும் தெரியும் அதனுடைய பொருளும் தெரியும் அதில் ஊறியிருக்கிற மேதாவி உக்த்வா சுருவா உக்வா ஸ்ருத்வாச்ச அதாவது பாராயணம் பண்ணின்னு பிராமண சபையில் அறிஞர்கள் சபையில் இதை சொல்கிறது உக்த்வா ஆச்சாரியப்பா குருமார்களிடமிருந்து கேட்க வேண்டும் ஆசிரியர்களிடமிருந்து கேட்டு சொல்லணும் நீங்கள் சொல்லணும் முதல்ல கேட்டு சொல்லணும் சொல்லிட்டு கேட்கறது இல்லை இல்லாட்டி என்ன பண்ணணும்னா முதல்ல மந்திரங்களெல்லாம் மரப்பாடம் பண்ணிவிட்டு அர்த்தம் படிக்க போனால் சௌரியமாக இருக்கும் இப்போ எந்த ரிதம் பிபந்தவ் கோட் பண்ணுறோம் இப்போ இந்த மந்திரத்தை பார்க்குற போது இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு முன்னாடி மந்திரம் சொன்னாரே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நீங்கள் புத்தகத்தை திருப்ப வேண்டியிருக்கு மனசுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ இருக்கும் அதனால தான் வித்தை வந்து உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே போக போது தான் அதுக்கு பலம் ஜாஸ்தி ஆகவே யார் இது பண்ணுறானோ சுருத்வாச்ச மேதாவி மேதாவியானவன் மேதாவியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அறிவை ஆழமாக மனதுக்குள்ளே இருக்கணும் வேணுங்கிற ஞாபகத்துக்கு வரணும் திடீர்னு வரலன்னு வச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு வரலைன்னா பிரயோஜனம் இல்லை அதுவும் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ஞானம் வேலை செய்யலைன்னா அந்த ஞானத்தை வச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியும் எனக்கு ஆனால் இந்த நேரத்தில் அதெல்லாம் எனக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்கிறதுனா அப்போ அது படித்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆஹா அது யூஸ் ஆகணும் வரணும் எல்லாம் வந்து புஸ்தகத்தில் இருக்குது எல்லாம் இன்ஃபர்மேஷன் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா எல்லாம் தகவலாக இருக்குது ஒன்றும் மாற்றம் வரலன்னு ஆஹ் மேதாவி உப்துவா ஸ்ருத்வாச்ச பெரியவங்கள்ட்ட கேட்கணும் பெரியவங்களுக்கு முன்னாடி சபையில் சொல்லணுமா அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருக்கணுமா சொல்லணும் கேட்கணும் திரும்ப திரும்ப சொல்லலாம் திரும்ப திரும்ப கேட்கலாம் படிக்க படிக்க தொட்டனை தூரும் படிக்க படிக்க இன்னும் புது புதுசாக நல்ல விளக்கங்கள்லாம் நமக்கு வழங்கும் அப்படின்னு அவன் எங்கே இருக்கான்னா பிரம்மலோக்கே மஹீயத்தே அவன் பிரம்மலோகத்தில் போற்றப்படுகிறான் அப்படிங்கிறது பிரம்மலோகம்னா என்ன சங்கராச்சாரஸ் பிரம்மைவ லோகாக பிரம்மலோகா அந்த மெய்ப்பொருளிலேயே நிலை பெற்றிருக்கிறான் அவனுடைய மனதில் ஆழமான எண்ணம் அதை பற்றியே இருக்கிறது அதனால் அவன் வந்து தன்னை வந்து பார்க்குறவங்களையும் பிரம்மமா நினைக்கிறான் தன்னையும் பிரம்மான் நினைக்கிறான் எல்லாம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு உணர்றான் மகீத்தேன்னா அவன் பலரால் முமுட்சுக்களால் ஜிஜ்யாசுக்களால் அவன் பூஜிக்கப்படுகிறான் முக்தியை விரும்புபவர்களால் உண்மையை அறிய விரும்புபவர்களால் அவன் போற்றப்படுகிறான் வணங்கப்படுகிறான் மகீயத்தே மகிமை அஹ பிரம்மலோகே மஹீயத்தே ஆஹ அந்த பிரம்மனையே ஆத்மாவாக தெரிஞ்சு கொள்றதுனால அவன் ம பிறரால் வணங்கத்தக்கவனாக ஆகிறான் யார் இந்த யமதர்ம ராஜாவும் நச்சிகேதும் பேசி கொண்ட இந்த வித்ய சம்பாத ரூபமான இந்த வித்யை கீதையில் கடைசியில் வருது இல்லையா எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவாநீதிர் மதிர்மமா அது வந்து பலஸ்ருதி யாருடைய ஹிருதயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் இருக்கோ அந்த சாஸ்திரம் இருக்கிறதோ பகவத்கீதா சாஸ்திரம் இருக்கிறதோ அவனுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது அதனுடைய கருத்து தத்த ஸ்ரீஹி விஜயா பூத்திஹி த்ருவாநீதிஹி மமமதிஹி அப்படின்னு சஞ்சயம் சொல்கிறான் நிச்சயமாக இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஹிரதயத்தில் யாருக்கு கீதை இருக்கோ அந்த கீதை அவ்வளவு பலனை கொடுக்கும் பகவானை சொல்கிறதா இருக்கு கீதா மே பரமா வித்யா கீதா மே சோத்தமம் கிரகம் கீதாஜான முப்பாச்ரி த்ரீன் லோக்கான் பாலையமியம் நாச்சிகேதம் உபாணம் மிருத்தப்போகம் சனாத்தனம் முக்து மேதாவீ பிரம்மலோக்கே மகீயத்தை ஆக இது வந்து இந்த கட்டோபனிஷத் மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரம்மானந்தத்தில்த்தில் இருக்கான்னு அர்த்தம் அந்த ஆனந்தத்தை யாருக்கும் சொல்ல முடியாது ஊமையன் கண்ட கனவு சொன்ன இல்லையா அது வந்து ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அது அது ஆவர் அதுவே சொல்லும்னு தாய்மானவர் சொன்ன மாதிரி அப்படி அடுத்த மந்திரம் எய்மம் பரமம் குஹ்யம் ஸ்ராவயத் பிரம்மசம்சதி பிரயேவியல் தனந்திய கல்பம் பரமம் ஸ்வாவசம்சதி பிரயேவியல் ததானந்தியாய கல்பத இமம் சிராவயேத்து தனந்தியாய கல்பத்தே எவனொருவன் இதை எல்லோரும் கேட்கும்படி செய்கிறானோ அப்படி கேட்கும்படி செய்கின்றவனுக்கு அந்த செய்கையானது எல்லையற்ற பயனை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் எல்லையற்ற பயனை கொடுக்கும் ரெண்டு தினம் சொல்கிறது எல்லையற்ற பயனை கொடுக்கும் வரையறையற்ற பயனை கொடுக்கும் அப்படின்னா அர்த்தம் வரையறையற்ற பொருளை உணர்ந்தால் வரையறையற்ற இன்பம் தானே வரையறையற்ற அன்லிமிட்டெட் வஸ்துவை தெரிஞ்சுட்டா வர்ற ஹாப்பினஸ் என்னது அன்லிமிட்டெட் தான் எல்லையில்லா இன்பம் அப்படிங்கிறார் யகா எவன் ஒருவன் இமம் இந்த பரமம் மேலான குஹ்யம் பாதுகாக்கப்பட வேண்டிய தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுக்க வேண்டும் தகுதி இல்லாதவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கக்கூடாது கீதையில் வேற கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா கடைசியில் இது யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் கீதையை யாருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுங்கிறார் இதன் தே தபஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்சா சுச்ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யோபியசூயதி அ தகுதி பார்த்து கொடுங்குறர் தகுதி இல்லாமல் இதம் அசிஷ்யாயன தேயம் தகுதி இல்லாதவனுக்கு தந்துவிடாதே நீ மயங்கி போய் கொடுத்தாயே ஆனால் நீ நரகத்துக்கு போவாய் இப்படிலாம் இருக்கு யோ எதி மோகா தாசியத்தி ச பாப்பியா அன்பவதி ஜாகிரதையாக ஞாபகம் ஒருவன் இதனை மேலான இந்த மேலான பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியமான புரிந்து கொள்வதற்கு மிகவும் நுண்மையான இத்தனை அர்த்தம் இருக்கு புரிந்து கொள்வதற்கு மிகவும் நுண்மையான இந்த வித்தியை அர்த்தம் குஷ்யம் இமம் பரமம் குஷ்யம் இமங்கிறது சங்கராச்சாரியர் கிரந்தம் இந்த டெக்ஸ்ட் இந்த கட்டோபனிஷத்தை எவன் ஒரு கட்டோபனிஷத்தை எப்படிப்பட்டது மேலானது உயர்ந்தது சிறந்தது நன்மை அளிப்பது முக்தியை கொடுப்பது பாதுகாக்கப்பட வேண்டியது நுண்மையான பொருளை உடையது இத்தனை பொருள் அதை வந்து பிரம்மசம்சதி ஸ்ராவயேத் பிராமண சபையில் அறிஞர்கள் சபையில் அப்படிங்கிறார் அறிஞர்கள் சபையில் ஸ்ராவயேத் அதாவது மந்திரத்தை மன மந்திரத்தை பாராயணம் என்றது பாஷ்யத்தை படிக்கிறது அர்த்தத்தை படிக்கிறது ஆ சங்கராச்சாரிய சொல்கிறார் கிரந்தத்த அர்த்தத்த அர்த்தத்த பிரம்ம சம்சதி பிராமண சபையில் படிக்கலாமா அடிக்கடி அப்புறம் இல்லாட்டி என்னன்னா ஸ்ராத்த காலேவா ஸ்ராத்தம் பண்ணுற போது பிராமணர்கள் சாப்பிட்ற போது சொல்லணும்னு ஒரு விதி கட்டோபனிஷத்து ஸ்ராத்த காலேவா பிரம்மசதி சம்சதி அதுவா ஸ்ராத்த காலேவா பிராமண சபையில் சொல்லலாம் இல்லாட்டி ஸ்ராத்த காலத்தில் சொல்லலாம் ஸ்ராத்த சமயத்தில் சொல்ல ஸ்ராத்த காலம்னால் ஸ்ராத்தத்தில் பிராமணர்கள்லாம் சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்ற போது கேட்டுண்டு தான் சாப்பிடுவாங்க சாஸ்திரத்தில் அது ஒரு விதி நம்ம வேதத்தை வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும்னு விதி அதனால என்ன பண்ணுவான் ஒருத்தன் சாப்பிட்றத இன்னொருத்தன் வேதம் சொல்லிகிட்டு இருப்பான் அது கேட்டுண்டே சாப்பிட்றது இல்லாட்டி அரசியல் பேச ஆரம்பிச்சிருவான் ஆகையினால இது ஏதாவது பேசுகிற போதும் சாஸ்திரம் கேட்டுகிட்டே இருக்கணும் காதில் பாஷ்யம் படிச்சுட்டே இருப்பான் மௌனமாக சாப்பிடணும் ஆனால் சாஸ்திரத்தில் கேட்டுகின்றே இருந்தால் மனசுக்குள்ளே என்ன எண்ணம் இருக்கும் அப்போ அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ மகிமே அந்த சாப்பாடு மனசை போய் எவ்வளோ பக்குவப்படுத்தும் யோசிச்சு பாருங்கள் அதனால் இந்த உணவு உண்பதையே புனிதமாக்குவது அது நம்ம ச இதுலாம் இருக்குது ஸ்ராத்த காலேவா ஆனால் சும்மா வந்து பல்லு கூட தேய்க்காம குளிக்காமல் சொல்லப்படாது பிரயதா தூய்மையாக உடல் தூய்மை சொற்கள் தூய்மையாக இருக்கணும் உபனிஷத்து சொல்கிற போது அக்ஷர சுத்தங்கள்லாம் வேணும் ஆகையினால இதெல்லாம் இருக்கணும்னு அர்த்தம் பிரயத்தகா சுச்சிர்பூத்வா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி சுத்தமாக இருக்கணும் ஸ்நானம் பண்ணி மந்திர மந்திரவத்தாக ஸ்நானம் பண்ணி எல்லாமே மந்திரவத்துன்னா ஸ்நானம் பண்ணுறதும் மந்திரத்தோடு பண்ணுறதும் மந்திரபூர்வமாக ஸ்நானம் பண்ணி அப்படி பண்ணால் அதனுடைய டிவினிட்டி கூடிண்டே போ அந்த தெய்வீகத்தன்மையை தரத்தை கூட்டுறது அந்த தெய்வீகத்தன்மையின் தரத்தை கூட்டி எல்லாவற்றையும் தூய்மையாக இருந்து சொல்வது இதெல்லாம் இருக்கே நம்ம விஷ்ணு சகசிரநாம ஃபலஸ்ருத்திலே இதெல்லாம் இருக்கே இத்தீதம் கீர்த்தனம் எஸ் கேசவ மகாத்மன நாம் நாம் சஹசிரம் திவ்யா நாம் அசேஷேண பிரகீர்த்தித்தம் எயிதம் ஸ்ருணு நாப்னையோமுனவாத்தோமணியோ விஜயீபவேஷ் தனசமூத்திரப்னீ பிராணையர்மாயமீச் பத்திமா சோத்யுச்சிஸ்தனசம் வந்தே பிமா சதா உயச்சி தனசா பக்திமான் எஸ் சோத்யுச்சி தனசா நாம் நாக்கீம் மாதிரி நோ பக்திமா சதா உயனந்தோறும் காலையில் எழுந்து பக்திமாச்சி தூய்மையாக இருந்து கொண்டு தத்மாச பக்திமாநிய சதோத்ய சுச்சிஸ்தமான சா சகசிரம் வாசுதேவ் நாம் ஏதிரீர்த்து வாசுதேவ சகசிரநாமம் பிரகீர்த்தேத் நன்றாக சொல்லு அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சுச்சி எல்லா இடத்துலையும் சுத்தமாக சொல்லு சுத்தமாக சொல்லு சுத்தத்துக்காக சொல்லு சுத்தம் வளர்றத்துக்காக சொல்லு அப்படி சொல்லியிருக்கு ஆ ஸ்ராத்த காலேவா சுத்தத்தோடு சொல்லணும் அப்படி பண்ணினா என்னென்னா ததான்தியாய கல்பத்தே அந்த அந்த அந்த ஸ்ராத்தத்தை என்னதுன்னு அந்த ஸ்ராத்தம் அந்த சங்கராஜார் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஸ்ராத்தம் அப்படிப்பட்ட பிராமண சபைன்னு சேர்த்துக்கணும் ஆனந்தியாய கல்பத்தே அனந்தபலாய கல்பத்தே அனந்தபலாய அனந்த பலாயன்னா கடைசியில் சித்த சுத்தியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்கும்னு அர்த்தம் ஆக ஆபேக்ஷிக்க அனந்த பலம் ஆத்தியந்திக்க அனந்த பலம் இந்த உலகத்திலேயே விஷய சுகத்தில் கூட எல்லார காட்டிலும் உயர்ந்த விஷய சுகங்கள்லாம் கிடைக்கும் அதுக்கு மேலே சொல்லவா வேணும் பிரம்மானந்தமும் கிடைக்கும் ஆக நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் ஒன்றும் குறைவு இருக்காது தரும் கல்வி தரும் ஒரு நாளும் அதுதானே ரொம்ப முக்கியம் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் அப்புறம் அடுத்தது என்ன தெய்வ வடிவம் தரும் அப்புறம் நமக்கு கூட இருக்கிற ஆள்லாம் சரியாக அமையணுமே நெஞ்சில் வஞ்சம் இல்ல தரும் அப்புறம் என்னென்னா நல்லெண்ணெல்லாம் தரும் முடிக்கணுமே பாட்டை யாருக்குன்னா அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கல்வி தரும் அன்பர் என்பவர்க்கே ஒரு நாளும் தளர்வரியாமனம் தரும் அன்பர் என்பவர்க்கே அபிராமி கடைக்கண்களே தனம் தரும் அப்படி படிக்கணும் அபிராமி கடைக்கண்களே தனம் தரும் அபிராமி கடைக்கண்களே கல்வி தரும் அப்படி படித்து புரிஞ்சிடும் ஆகினால் நம்மளும் இதில் கட்டோபனிஷத்தில் இந்த பகுதியை ததானந்தியாக கல்வது ரெண்டு தினம் சொல்கிறதுக்கு என்னென்னா இந்த டாபிக் நிறைவு பெற்றது நிச்சயமாக அந்த ஆனந்தபலம் அனந்தபலம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் திர்வச்சனம் அத்தியாய பரிசமாப்தி அர்த்தம் அப்படிங்கிறார் சங்கராச்சாரியர் சில இடங்களில் ஆதரார்த்தம் வர் இந்த அத்தியாயம் முடிந்து விட்டது பிரம்மசூத்திரம் முடிகிற போது ரெண்டு தினம் ரிப்பீட் ஆகணும் அனாவிருத்தி ஷப்தாத் அனாவிறத்தி ஷப்தாத் அப்படின்னு ரெண்டு திறன் சொல்லி தான் முடிப்பார் அதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் டாபிக் ஓவர் அதுக்கு ரெண்டு தினம் சொல்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னது சர்வத்தோ ஜெயமங்களம் சர்வத்தோ ஜெயமங்கலம் அப்படின்னு ரெண்டு தரம் சொன்ன முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் மங்களம் மங்களம் சொல்கிறது மங்களத்துக்கு மங்களம்னு அர்த்தம் ஆ ஆதரார்த்தம் அதாவது இன்னும் அழுத்தம் கொடுக்கறதுக்காகவும் நிச்சயமாக கிடைக்கும்ப்பா நிச்சயமாக கிடைக்கும் சந்தேகமே இல்லை கிருஷ்ணன் சொல்கிறார் இல்லையா ந சம்சயா நிச்சயமாக நான் படாதே சர்வர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் விர அகந்துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்மி மாசுச்சா இன்னும் சில இடங்கள் அவர் அடிக்கடி சொல்றார் நசம்சயா நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும் ஆனந்தியாய கல்பத்தை அதனால் சந்தேகப்படாமல் ஸ்ரத்தையோட படியுங்கோன்னு அர்த்தம் ஆஹ கட்டோபனிஷத் முதல் அத்தியாயம் மூணாவது வள்ளி முடிகிறது முதல் அத்தியாயமும் முடிகிறது ஆஹ முதல் அத்தியாயம் மூன்றாவது வள்ளியும் முதல் அத்தியாயமும் நிறைவு பெறுகிறது ி இரண்டாவது தொடங்க போகிறது நாளை காலை பார்ப்போம் ஹரி ஓம் ஓம் சகநாபத்து சகன்கு சீரியங்கரவாஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவிஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி அய்யனேயனே நின்று அனந்தஜன்மங்கண்ட மெய்யனே உபதேசிக்க வெடிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாஸ்